பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய நாலாவது அத்தியாயத்தின் சாரத்தை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே மூணு அந்தர்யோகத்தில் மூணு அத்தியாயத்தின் சாரத்தை பார்த்து முடித்துவிட்டோம் இப்போ நாலாவது அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்த அத்தியாயத்தினுடைய விஷயங்களை மிக மிகச் சுருக்கமாக சில வரிகளில் சொல்லுகின்றேன் முதல்ல முகவரியாக சில கருத்து பார்த்தோம் பகவத்கீதை அனைத்து மனித சமுதாயத்துக்கும் தேவையான ஒரு முக்கியமான நூல் அனைவருடைய துன்பத்தை போக்குவதற்கு உரிய நூல் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை உபதேசிக்கும் நூல் எது உண்மை எது பொய் என்ற தத்துவத்தை உபதேசிக்கும் நூல் முதல் அத்தியாயத்தில் கதையுடன் ஆரம்பமானது போர்க்கள வர்ணனை மகாபாரதத்தின் மத்தியில் வர்றதுனால அதனுடைய தொடர்ச்சியாக இது வருது போர்க்களத்தில் இந்த கதை இந்த உபதேசம் நடந்ததுனால போர்க்களத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வர்ணனையை முதல்ல பண்ணார் அர்ஜுனனுடைய படைகள் துரியோதனனுடைய படைகள் பாண்டவர் கௌரவருடைய படைகளில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு வர்ணனை செய்யப்பட்டது அந்த வர்ணனையிலேயே துரியோதனனுடைய அவங்க படையனுடைய மனநிலை இவங்க படையனுடைய மனநிலையெல்லாம் சொல்லப்பட்டது பிறகு அர்ஜுனனுக்கு வந்த மனதில் வந்த விஷயங்கள் மூன்று அர்ஜுனனுக்கு பற்று வந்தது முதலில் உறவினர்கள் மீது பற்று பற்றை தொடர்ந்து அது ராகம்னு பற்றை தொடர்ந்து சோகம் வந்தது சோகத்தை தொடர்ந்து மோகம் மயக்கம் வந்தது பற்று கவலை மயக்கம் அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட பற்றை பற்றியும் அவனுக்கு ஏற்பட்ட கவலையை பற்றியும் அந்த கவலையினால் விளைந்த மோகத்தை பற்றியும் முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது இந்த கீதையின் நோக்கமே அர்ஜுனனுடைய சோகத்தை நீக்குவது அவனுக்கு பற்றை தொடர்ந்து சோகம் வருகிறது சோகத்தின் விளைவாக குழப்பம் வருகிறது நம் அனைவருடைய சோகத்தை போக்குவதற்காகத்தான் இந்த கீதை எல்லாருக்கும் பிரச்சனையே கவலை தான் துக்கம்தான் அதை போக்குறதுக்காக தான் கீதையே உபதேசிக்கப்பட்டது இது முதல் அத்தியாயத்தின் சாரம் இரண்டாவது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் என்றால் அர்ஜுனனுடைய மனநிலை அவன் சிஷியனாக மாறுகின்ற தன்மை எப்பொழுதுமே உபதேசம் வந்து சிஷ்யனாக மாறாட்டி உபதேசிக்கக்கூடாது இவ்வளோ நாள் கூட இருந்தால் உபதேசமே பண்ணலை பகவான் கிருஷ்ணர் அவன் சிஷியனாக எப்பொழுது மாறுகிறானோ அந்த சிஷ்யனுக்கு உண்டான தகுதி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது தான் உபதேசத்தை ஆரம்பித்தார் சிஷ்யனாக மாறுறான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டதுன்னா எடுத்த ஞானம் சொல்லப்பட்டது ஞான நான் யார் நான் அந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மாவா அனாத்மாவா இதில் அனாத்மா அழியக்கூடியது ஆத்மா என்றும் அழியாதது என்ற தத்துவம் ஞான புகட்டப்பட்டது இதுதான் இறுதியான சாதனை ஞான யோகம் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் கடைசியில் அடைஞ்சு புரிஞ்சுக்கொட புரிந்து கொள்ளக்கூடியது அதை முதலே சொல்லிடுறார் ஏன்னா அது புரிஞ்சாச்சுன்னு அந்த உபதேசமே தேவையில்லை புரியலேன்னு சொன்னால் மனப்பக்குவம் வேணும் அதற்காக கர்மயோகம் சொல்லப்பட்டது தத்துவம் புரியுவதற்கு மனப்பக்குவம் தேவை அந்த மனப்பக்குவத்திற்காக இரண்டாவது கருத்தாக கர்மயோகத்தை சொன்னார் ஞானயோகம் கர்மயோகம் மூன்றாவதாக நான்காவதாக முதல்ல அர்ஜுனன் சிஷியனாக மாறுதல் பிறகு ஞானயோகம் மூன்றாவது கர்மயோகம் நாலாவது ஞானம் அடைந்தவன் எப்படி இருப்பான் ஞானத்தினுடைய பலனை சொன்னார் இது இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்து இரண்டாவது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய சாரத்தை சுருக்கமாக முழுமையாக சொல்லப்பட்டது அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுதல் ஞானயோகம் கர்மயோகம் ஞான என்ற நான்கு விஷயங்கள் இரண்டாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இந்த கர்மயோகம் அப்படிங்கிறது நிறைய பேர் முதன் முதல்ல கிளாஸுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த கர்மம் கர்மம்னாலே அப்படியே இதாக இருக்கும் கர்மம்னா செயல்னு அர்த்தம் சில பேருக்கு கர்மம்னா ஏதோ வேறோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த இறந்த பிறகு செய்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு கர்மம்னா செயல்னு அர்த்தம் செயலை எப்படி செய்வது மூன்றாவது தலைப்பு கர்ம யோகம் அப்படிங்கிற மூன்றாவது பார்த்தோம் அதில் இல்லறம் துறவரம் இரண்டு விதமான வாழ்க்கை முறையை சொன்னார் பெரும்பாலான மக்களுக்கு இல்லறமே உகந்தது துறவரம் ஏற்புடையது அல்ல இரண்டு வாழ்க்கை முறையிலும் ஞானத்தை அடையலாம் மோட்சத்தை அடையலாம் நிறைவை அடையலாம் அப்படின்னார் அதற்காக கர்மயோகத்தை பற்றி சொன்னார் இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கர்மயோகம்தான் சாதனை கர்மயோகம்னா என்னென்னா இப்போ எப்படி என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதே செயலை மாறாம செய்கிறது ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துன்னு ஒரு டிஃபரெண்ட்டாக ஏதாவது செய்கிறோம் நினச்சிக்கிட்டுருக்கோம் கிடையவே கிடையாது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே இருக்கிறது பாவனையை மாற்றுறது கர்மயோகம் நம்மளுடைய பாவனையை மாற்றணும் அதுதான் முக்கியம் செயலை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அதர்மமான செயலாக இருந்தால் மாற்றி கொண்டு வந்து தர்மமான செயலுக்கு மாற்றலாம் முறையாக குடும்பத்தில் தொழில் பண்ணுறதோ குடும்பத்தை பாதுகாக்கிறது குழந்தைகளை பாதுகாக்கிற இந்த செயலை எப்படி செய்வது எந்த பாவனையுடன் செய்வது என்று கர்மயோகத்தை பற்றி சொன்னார் இரண்டு விதமான வாழ்க்கை முறை கர்மயோகம் அந்த கர்மயோகத்தில் எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னர் அதை அதர்மமான காரியங்களை செய்யக்கூடாது தர்மமான காரியங்களை தனது கடமைகளை செய்ய வேண்டும் சொன்னார் அதை எந்த பாவனையுடன் செய்வது அதில் என்ன பலன் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையுடன் செய்ய வேண்டும் என்ன காரியம் செஞ்சாலும் பிரயோஜனம் வரும் அது அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் செய்ய வேண்டும் பிறகு எல்லாம் இறைவன் ஆட்டி வைக்கின்றார் நான் ஆடுகின்றேன் அகங்காரம் அமகாரம் இல்லாமல் காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னார் இது கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டு செயல் செய்யாமல் யாரும் இருக்கக்கூடாது கட்டாயம் செயல் செய்யதே ஆக வேண்டும் எனக்கெல்லாம் ஞானம் வந்தாச்சு நான் நல்ல நிறைவா இருக்கேன் மோட்சத்தெல்லாம் அடைஞ்சாச்சு நான் ஏன் செயல் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேருக்கு நிறைவை அடைந்து விட்டேன்னு நினைக்கலாம் இருந்தாலும் செயல் செய்வதை நிறுத்தக்கூடாதுன்னார் ஏன்னா உலக நன்மைக்காக லோகசங்கரகம்னு ஒரு தலைப்பு சொன்னார் கிருஷ்ணன் சொல்கிறார் நான் செய்து ஒன்றை பெறப்போவதில்லை செய்யாமல் ஒன்றை இழக்கப்போவதில்லை இருந்தாலும் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே இருக்கின்றேன்னர் அது மாதிரி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் லோக சங்கரக அப்படிங்கிற தலைப்பில் சொன்னார் மூணாவது அத்தியாயத்தில் இரண்டு விதமான வாழ்க்கை முறை கர்மயோகம் லோக சங்கரகம் இந்த மூன்றையும் சொல்லி கர்மயோகம் பண்ணுவதற்கு எது தடை அப்படின்னு சொன்னார் அதர்மமான ஆசை அளவுக்கதிகமான ஆசை தேவையற்ற கோபம் இதெல்லாம் இதற்கு தடையாக இருக்கும் இந்த சாதனை செய்வதற்கு அளவான ஆசை தர்மமான ஆசை வைத்து கொள்ளலாம் அதர்மமான ஆசையையும் அளவுக்கு அதிகமான ஆசையையும் நீக்கி தேவையற்ற கோபத்தை நீக்கி கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னால் இந்த ஞானத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி மூணாவது அத்தியாயத்தில் முடித்தார் இப்போ நாலாவது அத்தியாயம் நாம் பார்க்க வேண்டும் இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் ஞான கர்ம சந்நியாச யோகம் சன்னியாசம்னா துறக்கிறது கர்மம்னா செயல் செயலை துரத்தல் இப்போத்தான் செயல் செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ செயலை துறக்க சொல்கிறீங்க ஞான கர்ம சந்நியாச யோகம் இல்லறவாசி என்றைக்கும் செயலை துறக்கக்கூடாது செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஞானம்னா அறிவு அறிவினால் செயலை துறக்கலாம் அப்படி ஒரு வழி இருக்குது செஞ்சுக்கிட்டே செய்யாதவனா இருக்கலாம் அப்படிங்கிறார் ஞானம்னா அறிவு கர்மம்னா செயல் சந்யாசம்ன துறத்தல் அறிவினால் செயலை துறக்கக்கூடிய தலைப்பு அதை பற்றிய விஷயம் இந்த அத்தியாயத்தில் வருது இந்த அத்தியாயத்தில் நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று அவதார தத்துவம் கடவுள் அவதாரம் எடுக்கிறார் பார்த்திங்களா அதை பற்றி சொல்லுது பிறகு இந்த அத்தியாயப்பின் தலைப்பு ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த தலைப்பை பற்றி விரிவாக சொல்கிறார் மூணாவது இந்த ஞானத்தை அடைவதற்கு என்ன சாதனங்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறார் நாலாவது இந்த ஞானத்தை அடைந்தால் என்ன பலன் நாலு விஷயம் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது அவதார தத்துவம் இந்த அத்தியாயத்தின் தலைப்பான ஞான கர்ம சந்யாசோகத்தை பற்றிய விளக்கம் ஞானத்தை அடைவதற்கான சாதனைகள் ஞானத்தை அடைந்தவன் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்கிறார் இப்போ முதல் விஷயத்தை பார்க்கலாம் அவதார தத்துவம் இந்த அவதார தத்துவத்தை இந்த இடத்துல ஏன் பகவான் சொல்லணும் அவரும் பிறக்கிறாரு நாமளும் பிறக்கிறோம் அவர் பிறக்கிறதுக்கும் நாம் பிறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது கடவுளும் பிறக்கிறார் கிருஷ்ணர் பிறந்தார் ராமர் பிறந்தார் நாமளும் பிறக்கிறோம் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடு எதற்காக கடவுள் அவதாரம் எடுக்கின்றார் இந்த அவதாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்கிட்டால் என்ன பலன் இந்த நாளு இந்த அவதார தத்துவத்தில் பார்க்க போகிறோம் அவதார தத்துவத்தை இங்கே ஏன் இப்போ சொல்லணும் அவரும் அவதாரம்ங்கிற பிறப்பு தான் அவரும் பிறக்கிறார் நாமளும் பிறக்கிறார் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் எதற்காக பகவான் அவதாரம் எடுக்கின்றார் இந்த தத்துவத்தை புரிவதற்கு என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொண்டால் என்ன பலன் இதை சொல்கிறார் இங்கு பகவான் சொல்ல காரணம் முதல்ல எடுத்தவன நாலாவது ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் ரெண்டாவது அத்தியாயத்திலையும் மூணாவது அத்தியாயத்திலையும் ஞான யோகத்தை சொன்னேன் கர்மயோகத்தை சொன்னேன் எவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை இப்போ மட்டும் உனக்கு சொல்லலை ஏற்கனவே சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னார் மனு இஸ்வாவுக்கு சொன்னார்னு ஆரம்பிக்கிறார் பரம்பரையாக வந்துச்சு கொஞ்சம் மங்கி போச்சு இந்த தத்துவமெல்லாம் அழியலை குறைஞ்சி போச்சு அதுக்காக உனக்கு சொல்கிறேங்கிறார் சொன்ன உடனே சந்தேகம் வருமா இல்லையா என்ன கிருஷ்ணன் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட இவ்வளோ நாளாக சுற்றிக்கிட்டே இருந்தார் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்லா கூடைய இருந்தார் இவர் கிருஷ் சூரியனுக்கு சொன்னேங்கிறாரே சூரியன் எப்போ தோன்றுச்சு சூரியன் இந்த உலகம் ஆரம்பிக்கும் போதே தோன்றியாச்சு உடனே அவனுக்கு சந்தேகம் வருது அப்போ கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ நீங்களும் நானும் இப்போ பிறந்தோம் சூரியன் சிருஷ்டியிலேயே தோன்றியாச்சு சூரியனுக்கு அப்போ சொன்னேன் அவருடைய பரம்பரைக்கு சொன்னேன்னு சொல்கிறீங்க இது எப்படிங்கிற சந்தேகம் வரும் பொழுது சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த தத்துவம் பரம்பரையாக வந்துச்சான் வந்தது என்னாச்சுன்னு சொன்னால் மறைந்தது போல் ஆகிவிட்டது மறையலை மறைந்தது போல் ஆகிவிட்டது நம்ம கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுறோம் கருங்கல் கட்டடம் எவ்வளவோ பிரம்மாண்டமாக ஸ்ட்ராங்காக கட்டியிருப்போம் பத்தாயிரம் வருஷம் கூட இருக்கும் கட் சில கோயில்கள்லாம் கூட ஆனால் கும்பாபிஷேகம் அடிப்படைக்காக பண்ணுறோமா இல்லையா ஏன் பண்ணுறான் அப்படியே பழுதடைஞ்சிருது சிலதெல்லாம் மங்கி போகுது புதுப்பிக்கிறோம் தைப்பொங்கலே எதுக்கு வீட்டில் வீட்டை ஒழுங்காக சுத்தப்படுத்தணும் பொங்கல் அன்னைக்கு தான் தேவையில்லாத ஜாமெல்லாம் வெளியே போகும் இல்லாட்டி வீட்டிலே அடங்கித்தான் கிடக்கும் தைப்பொங்கலுக்கு தான் கிடைக்கும் அந்த வருஷத்துக்கு ஒருக்கது புதுப்பிக்கிற பழக்கம் இருக்கு இது மாதிரி இந்த தத்துவம் பரம்பரையாக கல்ப வந்த தத்துவம் மங்கி விட்டது மழுங்கி விட்டது அதற்காக இந்த தத்துவத்தை இப்பொழுது சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் இந்த தத்துவம் உத்தமமானது உயர்ந்தது இதை விட உயர்ந்த தத்துவம் உலகத்திலே கிடையாதான் சயின்ஸ் கூட பாருங்கள் இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்ச ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஒரு சயின்டிஸ்டு இன்னொரு சயின்டிஸ்ட்டும் இந்த தப்பு வேறேன்னு மாற்றி சொல்வார் இதெல்லாம் நடக்குது ஆனால் இது என்றைக்கி உலகம் தோன்றுச்சோ ராமாயண காலம் மகாபாரதம் எல்லா காலத்துலேயும் வந்துக்கிட்டுதே இருக்கு நீங்கவே இல்லை அது மட்டும் இல்லை பல துயரங்கள் இருக்குது எல்லோருக்கும் ஆனால் எல்லா துயரத்தையும் போக்கக்கூடிய ஒரே மருந்தாக இந்த தத்துவம் விளங்குகிறது அதனால் இப்பொழுது இதை உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் ராமாயண மகாபாரதம்லாம் பார்க்குறோம்ல எத்தனையோ இந்த ஹரிதாஸ் படமெல்லாம் எனக்கு வருஷக்கணக்காக ஓடிச்சும்பாங்க இப்போ சினிமா தேட்டர்லேயே வீட்லேயோ அந்த சீடியை வாங்கி போட்டோம்னா பத்து நிமிஷம் நம்மளால் பார்க்க முடியுமா பத்து நிமிஷம் பார்க்க முடியாது பழைய படங்கள் கூட எடுத்து போடுங்க நம்ம ஒன்றா கொஞ்சம் வயசானவங்க பார்க்கலாம் சின்ன பசங்க போட்டாலே உடனே வந்து ரிமோட்டை அப்படின்னு ஆஃப் பண்ணிடுவான் ஆனால் ராமாயணம் பார்க்குறான் மகாபாரதம் பார்க்குறான் டிவியில் ஆச்சரியமாக இருக்குது அது வந்து அழியாமல் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் அப்படி ஒரு அழியாத தத்துவமாக இருப்பதால் இன்று இதை உனக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் இது ஒரு பெரிய இரகசியமான விஷயம் பகவத்கீதை புஸ்தகம் எல்லா கடையிலையும் கிடைக்குமா கிடைக்காதா வாங்கி எல்லாரும் படிச்சுட்டு ஞானத்தை அடைஞ்சு துக்கத்தை போக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம்ல என புரியாது திறந்திருந்தாலும் ரகசியம் இதாவது நீங்கள் மேஜிக்கில் பார்த்தீங்கன்னா அவன் பார்க்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எப்போ வரைக்கும் தெரியுங்களா அது உண்மை தெரிகிறது வரைக்கும் ஆனால் பார்த்தா அப்புறம் ஒன்றுமே இருக்காது அதில் ரகசியம் புரிஞ்சுன்னு ஒன்று இருக்காது வெளியே ஓப்பனாகத்தான் பண்ணுறான் ஆனால் புரிகிறதில்ல வேதங்கள் உபனிஷேதங்கள்லாம் புஸ்தக வடிவத்தில் இருக்குது ஆனால் கையில் நம்மளுக்கு புரியாததுனால அது இருந்தும் ரகசியமாக இருக்கின்றது இன்னொன்றுன்னா எதை ரகசியம் வைப்போம்னா உயர்ந்த பொருளத்தை ரகசியமாக வைப்போம் இது முகர் மிக உயர்ந்ததாக இருக்கிறதுனால ரகசியமாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த தத்துவத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகின்றேங்கிற இந்த தத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த அவதாரமே எதுக்கு தெரியுமா கிருஷ்ண அவதாரம் எதுக்கு கம்சனை கொள்வதுக்கு அதிரமத்தை அளிக்கிறதுக்கு எத்தனையோ ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு எல்லாம் சொல்லுவான் உண்மையான நோக்கம் என்னென்னு சொன்னிங்கன்னா பகவத்கீதையை சொல்லுவது அவருடைய அவதாரம் கீதையை சொன்னப்போதே நிறைவாகுதான் இன்னைக்கும் கீதை பாருங்கள் உலகம்பூரா பரவி இருக்கு அதனால் அந்த அவதாரத்தின் நோக்கமே கீதையை சொல்லுவதற்காக பிறகு இந்த அவதார தத்துவத்தை கடவுள் அவதாரம் எடுக்கிறார் நாம்ளும் பிறக்கிறோம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஜீவனும் பிறக்கின்றான் இறைவனும் பிறக்கின்றார் என்ன வித்தியாசம் இருக்குன்னா அவர் பிறக்கிறதுக்கு காரணம் வேற நாம் பிறக்கிறதுக்கு காரணம் வேற அவர் பிறந்து செய்கிற செயல் வேற நாம் பிறந்து செய்கிற செயல் வேற அவர் பிறக்கும்பொழுதும் ஒரு சொரூபத்தில் இருப்பார் நம்மை பிறக்கும்போது ஒரு சொரூபத்தில் இருப்போம் மூணு வித்தியாசம் இருக்கு ரெண்டு பேத்துக்கும் அவர் எப்படி பிறக்கிறாருன்னா அறியாமையினால் நாம் பிறக்கிறது அறியாமையினால் பிறக்கிறோம் நம்மளுக்கு நாம் யாருங்கிற அறிவு இல்லை தத்துவம் புரியலை இந்த அறிவு வந்துச்சுன்னா மீண்டும் பிறக்கவே மாட்டோம் பிறந்திருக்க மாட்டோம் ஞானம் வந்தால் பிறவி கிடையாது ஆனால் அவர் ஞானத்தோட இருக்கிறாரு இருந்தாலும் பிறக்கிறார் கருணையினால் பிறக்கிறார் நம்மளுக்கு ஞானம் இல்லாதனால தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம் பிறக்கிற பொழுது போன பிறவியில் இந்த ஞானத்தை அடையலை அதனால மீண்டும் பிறவி எடுத்துருக்கோம் இப்போ இந்த பகவத்கீதையை படித்து ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அடுத்து பிறக்க மாட்டோம் உறுதியாக சொல்லலாம் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த தத்துவத்தை புரிஞ்சாச்சுன்னா நீங்கள் எப்படி வாழ்ந்து எப்படி இறந்தாலும் பிறக்க மாட்டேங்குன்னு உறுதியாக சொல்லலாம் நான் யாருங்கிறத புரிஞ்சாச்சு அந்த கீதையில் வருது இந்த பதினெட்டு அத்தியாயம் பிடி படித்து எப்படியும் புரிஞ்சிடும் அதனால் எல்லோரும் பிறவா நிலையை அடையலாம் அவர் அப்படி இல்லை பிறக்கும் பொழுதே நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பிறக்கிறார் ஞானத்தோட தான் அவதாரம் எடுக்கிறவர் கடவுள் நாம் அப்படி இல்லை பிறகு நாம் பிறக்கிறதுக்கு நம்மளுடைய கர்ம வினையும் இருக்குது நான் பாப புண்ணியை நிறையா பண்ணி ஒரு கர்ம வினையினால் பிறந்திருப்பேன் என் கர்மவினை மட்டும் கிடையாது எங்கள் அம்மா அப்பா கர்மவினை என் கூட பிறந்தவங்க கர்மவினை என்னுடைய நண்பர்கள் கர்மவினை இந்த குடும்பத்தில் இன்னாருக்கு இவங்களோட இப்படியெல்லாம் பிறக்கணுங்கிறது இருக்கும் கம்ப் பகவான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் பண்ணுவார் எல்லா கர்மவினையும் சேர்த்து கரெக்டாக பிறக்க வைப்பார் அவர் நம்மளுடைய கர்மவினையும் நம்மை சுற்றி இருக்கவருடைய கர்ம வினையும் நம் நாட்டினுடைய கர்மவினை நம்ம ஊருனுடைய கர்ம வினையெல்லாம் கணக்கு பண்ணி நாம் பிறப்போம் ஜீவன் கடவுள் எப்படின்னா சமஷ்டி அனைத்து மக்களுடைய கர்மவினையை கால்குலேட் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்காக வருவார் நாம் நம்ம வியஸ்டி கொஞ்சம் நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நம்ம சுற்றி இருக்கவங்க இதெல்லாருடைய கர்மவினையை சேர்த்து நாம் பிறப்போம் கடவுள் அப்படி இல்லை சமஷ்டி எல்லாருடைய கர்மவனையும் கால்குலேட் பண்ணி அவர் வந்து பிறப்பார் இதுக்கு நாம் பிறக்கிறதுக்கு காரணம் அது அவரை காரணம் பிறகு நாம் பிறக்கிறது எப்படின்னா பிறந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பாவ புண்ணியமெல்லாம் பண்ணி பாதி பாவம் பாதி புண்ணியம் பண்ணித்தான் பிறந்திருக்கோம் அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அந்த பிறவியில் கழிச்சிடுவோம் அது மட்டுமா செய்வோம் அது மட்டும் செய்யறதில்லை ஏற்கனவே நாம் சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் வெளிப்படுது அதையும் பிறக்கிறோம் அது அந்த பாவம் புண்ணியம் கழிச்சுடுவான் பிறகு இன்னொரு வேலை செய்கிறோம் புதுசாக பாவ புண்ணியத்தை சேர்ப்போம் இந்த மனித பிறவியில் பழைய பாவ புண்ணியம் கழியும் புது பாவ புண்ணியம் சேரும் பாவ புண்ணியத்தை கழிக்க பாவபுண்ணியத்தை சேர்க்க பகவான் எதுக்கு பிறக்கிறார் அவருக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது அவர் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை கழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் நல்லவர்களை காக்க தீயவர்களை அழிக்க பிறக்கிறார் நாம் பாபபுண்ணியத்தை அழிக்க பாப புண்ணியத்தை சேர்க்க கடவுள் தீயவர்களை அழிக்க நல்லவர்களை காக்க அவர் பிறந்து செய்கிறது அது நாம் பிறந்து செய்கிறது இது இது செயலில் வித்தியாசம் கடவுள் பிறக்கிறதுக்கும் நாம் பிறக்கிறதுக்கும் மூன்றாவது சொரூபத்தில் நாம் எல்லாம் என்ன பா பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தினுடைய அந்த மாயையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பிறக்கிறோம் கடவுள் அதையெல்லாம் தான் கட்டுக்கொள்ள வச்சு பறக்கிறார் சென்மயானந்தர் அவர் சொல்வார் ஒரு பையனை ஒரு கிராமத்திலருந்து அவங்க அப்பா நகரத்துக்கு சுற்றி பார்க்க கூப்பிட்டு போனாரான் ஒரு சின்ன பையன் கோர்ட்டு போகும்போது அப்படியே நடந்து எல்லாம் காமிச்சுக்கிட்டே வர்றார் ஒரு கோர்ட்டு பக்கத்தில் வர்றாங்க ஒரு பெரிய கோர்ட்டு அந்த வரும்போது ஒரு ரெண்டு போலீஸு ரெண்டு பேருத்தனை பிடிச்சிட்டு வர்றான் என்னப்பா போலீஸ் அவனை பிடிச்சிட்டு வரான் அவன் திருடேன் அயோக்கியம் அதனால் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு கூப்பிட்டு வரான் பாதுகாப்பாக கூப்பிட்டு வரான் பிற ஒரு இடத்துல பார்த்தா ஒருத்தனை கையில் செய்யலாம் போட்டு ஒரு ஏழு எட்டு போலீஸ் ஏகே ஃபார்ட்டி செவன் அவன் என்னப்பா போலீஸ் வருது அவன் பெரிய திருடேன் அவன் பெரிய திருடேன் அதனால் இவ்வளோ போலீஸ் வருது அப்படின்றாரு அப்படியே பார்த்துட்டு ரெண்டு மூணு வீதி நூறு வீதிக்கு வர்றாங்க ரெண்டு பக்கம் வீதி பூரா ஆள் நிற்கிது வரிசை ஆள் நிற்குது எல்லாம் போலீஸ் வேறு நிற்கிறாங்க அப்புறம் எல்லாம் உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வருது புல்லெட்டில் போலீஸ் வருது ஒரு போலீஸ் வேன் வருது போலீஸ் ஜீப் வருது பின்னாடி ஒருத்தர் வர்றார் வேறு ஜனாதிபதி வர்றார் பின்னாடி ஒரு போலீஸ் வேன் வருது இந்த பையன் பார்த்த உடனே கத்துறான் அப்பா பெரிய திருடம் வரான் பெரிய திருட்டை வரான்னு கத்துறான் ஏன்னா நாலு திருடம் வந்தோடனே பெரிய திருட்டை என்னார் நாலு போலீஸ் பாதுகாப்புக்கேன் இத்தனை போலீஸ் பாதுகாப்பு வந்தால் பெரிய உனக்கு அப்படித்தானே தோணும் வாயை பத்துடு அப்பல வித்தியாசம் என்ன பார்த்திங்களா அந்த போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் இருக்கான் இவர் கட்டுப்பாட்டில் அத்தனை போலீஸும் வருது இவர் நில்லுன்னா நிற்பாங்க இவர் நின்று அது நின்று அவங்க நின்றுவாங்க இவர் போச்சோன்னா போயிடுவாங்க அத்தனை போலீஸும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே எப்படின்னா போலீஸ்கு போலீஸ் போணுன்னா போகணும் இங்கே உட்காருனா உட்காரணும் அது மாதிரி நாம் பிறந்து எப்படி பறக்கிறோம்னா இந்த பந்த பாஷம்ங்கிற வலை இந்த உலக மாயைங்கிற வலையில் கட்டுப்பட்டு அதிலிருந்து மீளமாட்டாமல் நாம் பிறந்திருக்குமா கடவுள் அப்படி இல்லை அவர் எல்லாத்தையும் தான் கட்டுக்கொள்ள ஜனாதிபதி மாதிரி அவர் அவர் இப்படி பார்த்திங்கன்னா அவதாரங்கள் எண்ணிக்கையில் அடங்காத அவதாரம் இருக்குது நம்ம விஷ்ணுவுக்கு பத்து அவதாரம் சொல்கிறோம் பத்து தானே சொல்கிறோம் ஆனால் அவருக்கே நிறையா இருக்கும் தசாவதாரம்னு சொல்லுவோம் சினிமா படம் வந்துச்சு இப்போ வந்து சினிமா படத்தை சொல்லக்கூடாது முன்னாடி ஒரு தசா அவதாரம் வந்துச்சு அதில் விட அந்த பத்து அவதாரத்தை காமிப்பாங்க சிவன் வந்து அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களையும் மதுரையில்தான் பண்ணாரான் அவர் ஏகப்பட்ட அவதாரம் எடுத்துருக்கிறார் சிவபெருமான் சித் பவானந்தர் ஒன்று சொல்வார் காசியை விட மதுரை புண்ணிய பூமியும்பார் ஏன்னு சொன்னால் அவ்வளவு திருவிளையாடல் இங்கே தான் நடந்துச்சுபார் அதனால் மதுரை பெரிய காசியை விட புண்ணிய பூமின்னு சொல்வார் அதில் பார்த்தீங்கன்னா பிட்டுக்கு மனுஷு வந்தால் கதை பிரம்பளை அடிக்கிறார் பிறம்பில் அடித்தோடனே என்ன ஆகுது எல்லார் முதுகலையும் விழுகுது எல்லாம் நான் தேங்கிறார் அவர் நீ நான் எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அந்த அவதாரம் தக்ஷாமூர்த்தி எதுக்கு அவதாரம் எடுத்தார் தத்துவத்தை உபதேசிக்கிறதாக சிவன் தக்ஷாமூர்த்தி அவதாரம் எடுத்தார் இப்படி பல அவதாரங்கள் இருக்கின்றன அப்போ கடவுளுக்கும் நம்மளுக்கும் மூணு வித்தியாசம் இருக்குது காரணம் நாம் பிறக்கிறதுக்கு காரணம் வேறு அவர் பிறக்கிறதுக்கு காரணம் வேறு நாம் அறியாமையில் பிறக்கிறோம் அவர் அறிவோடு பிறக்கிறார் நாம் தன்னை சார்ந்தவுடைய கர்ம வினையில் அவர் எல்லாருடைய கர்ம வினையில் நாம் பாப புண்ணியத்தை காக்க பபபுண்ணியத்தை கழிக்க சேர்க்க பிறக்கிறோம் அவர் வந்து நல்லவர்களை காக்க தீயவர்களை அழிக்க பிறக்கிறார் பிறகு நம்மளுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா மாயையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது கடவுளுடைய சொரூபம் மாயையை கட்டுப்படுத்தி இருக்குது இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் மூன்றாவது அவதாரத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா அவதாரம் இரண்டு எதற்காக நிகழ்கிறது ஒன்று செயலின் அடிப்படையில் நிகழ்கிறது இனியொன்று தர்மத்தின் அடிப்படையில் நிலை நிகழ்கிறது நாம் சொன்னோம் ஏற்கனவே நம்மளுடைய கர்ம வினை மற்றவங்களுடைய கர்ம வினையை சேர்த்து நாம் கர்மவினை எதுவுமே இல்லை மற்றத சரி சரி செய்வதற்காக பிறக்கிறார் இப்போ கிருஷ்ண அவதாரம் இருந்துச்சு அவர் கடவுளாகவே அவதாரம் எடுக்கிறார் கம்சனை கொண்டார் கீதையை உபதேசம் பண்ணார் அவர் தான் கடவுள்னு தெரிஞ்சு அவதாரம் எடுத்தார் ராம அவதாரம் எதுக்காக எடுத்தார் அவர் யாருடைய கர்மவினை ராவணனுடைய கர்மவினையின் அடிப்படையில் எடுத்தார் ராவண என்ன கேட்டான் மனுஷனால் மட்டும் சாகக்கூடாதுன்னு கேட்டான் அதனால் என்ன எடுத்தார் மனித அவதாரம் எடுத்தார் அவருக்கு கடவுள்னு தெரியாது ஏன்னா தெரிஞ்சுன்னா அது மனிதனாக கிடையாது பாருங்க கிருஷ்ணர் எல்லா அற்புதம் பண்ணுவார் ராமர் ஏதாவது அற்புதம் அற்புதம் பண்ணியிருப்பார்னா கிடையாது கிடையாது சாதாரண மனிதனாக இருப்பார் பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருப்பார் அது வேற விஷயம் அதனால இவர் மனிதனாக வந்து ராவணனுடைய வரத்தின் அடிப்படையில் இவர் அவதார் எடுத்தார் அதே மாதிரி கிரண்ஜகசிப்பு அவனுடைய வரத்தின் அடிப்படையில் நரசிம்மம் அவதாரம் எடுத்தார் இப்படி மற்றவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் தான் பகவான் அவதாரம் எடுக்கிறாரு நாம நம்மளுடைய அடிப்படையிலும் நம்மை சார்ந்தவரின் அடிப்படையில் எடுக்கிறோம் பிறகு இன்னொரு விஷயம் இருக்குது சாதாரண மனுஷன் செய்ய முடியாத செயல்களை செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு அவதாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் வந்து சாதாரண செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சால் அதுக்கு அவதாரம்னு பேர் வியாச பகவான் என்ன பண்ணார் மகாபாரதம் ஒரு லட்சம் சுலவம் எழுதியிருக்கார் பதினெட்டு புராணங்கள் எழுதியிருக்கார் பிரம்மசூத்திர எழுதியிருக்கிறார் ஒரு மனுஷன் செய்கிற செயலாது அப்போ அவதையும் அவரையும் அவதாரங்கிறோம் ஆதிசங்கரர் முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இந்தியாவை நாலு முறை வளம் வந்து எழுவத்தி ரெண்டு மதங்களை சரி பண்ணி நம்முடைய இந்து மதத்தில் ஒரு சண் மதங்களை ஸ்தாபனம் பண்ணார் அவர் முப்பத்தி மூணு வயசுல எல்லா காரையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார் அதனால் அவர் அவர் என்ன பண்ணுறோம் அவதாரங்கிறோம் விவேகானந்தர் முப்பத்தி ஒம்போது வயசில் இருந்தார் விவேகானந்தர்லாம் வயசான பிறம் இறந்துருந்தான்னு வச்சுங்க இளைஞர்களே வந்திருக்க மாட்டாங்க ஆன்மீகத்துக்குள்ள அந்த இளங் இளமையான தோற்றத்தோடு அவர் போனதுனால அந்த இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி வர்றாங்க விவேகானந்தர் பின்னாடி அவருடைய அவதாரம் முப்பத்தொம்பது வயசுல முடிஞ்சு அதனால் அவதையும் அவரையும் அவதாரங்கிறோம் மக்களினுடைய கர்மவினைகளுக்கு ஏற்ற காலம் ஏற்ற வடிவத்தில் பகவான் அவதாரம் எடுக்கின்றார் கர்மத்தின் அடிப்படையில் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்கிறது உண்டு அவதாரமாக வந்து பிறந்துட்டேம்பாங்க சொல்கிறா இருக்கா இல்லையா அந்த அவதாரம் இல்லை விவேகானந்தரை அம்மா புவனேஸ்வரி சொல்லித்தான் நான் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டுச்சான் திருட்டுச்சான் சிவபெருமானை நான் வந்து ஒரு நல்ல குழந்தையாக கேட்டேன் நீ உன் பூத கணங்களை ஒன் அனுப்பிச்சி விட்டேன்னுச்சான் ஏன்னா விவேகானந்தர் அவ்வளோ ஷேர்ட்டை பண்ணுவார் சின்ன வயசில் ஷேட்டை பண்ண என்ன பண்ணுறான் அவதாரமாக வந்து பிறந்துட்டேங்கிறேன் கிருஷ்ணர் அப்படி தானே பண்ணார் கொஞ்சமாக சின்ன வயசில் இந்த அசோதையால் தாங்க முடியல ஒரு பண்ண சேட்டையெல்லாம் அதனால் அப்படியா அதை விஷயத்தையும் சொல்கிறாங்க போல இருக்கு அவதாரமாக வந்து பிறந்துட்டேன்னு சொல்லி அதனால் அது கர்மத்தின் அடிப்படையில் அவதாரம் நிகழ்கிறது பிறகு தர்மத்தின் அடிப்படையில் என்னான்னு சொன்னால் உலகத்தில் எது தோன்றுனாலும் கட்டாயம் அழியும் இப்போ பிறந்துட்டோம் கட்டாயம் நம்மளுக்கு மரணம் இருக்கா இல்லையா அதுக்காக எப்படி போகலாம் விட்டுருவோம்மா எப்படி வேணாலும் போட்டோம் சாதத்தானா போகிறோம் எப்படி வேணாலும் அப்படி விட்டுறோமா இல்லையே சாகிறது வரைக்கும் காப்பாற்றுகிற பொறுப்பு இருக்கு நம்மளுக்கு இருக்கா இல்லையா இந்த கட்டடம் கட்டியாச்சுனாலே கட்டுன்னக்கே அழிவு ஆரம்பித்தாச்சு பிறந்தன்னைக்கே நம்மளுக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா டேட் ஆஃப் டெத்து ஃபிக்ஸ் பண்ண பெர்த்து ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கே டேட் ஆஃப் டெத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதனால் ஆனால் இருந்தாலும் இடையில் காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது அது வா அந்த கடைசி முடிகிறது வரைக்கும் அதுக்கு இடையூறு வந்தால் அந்த இடையூரை நாம் நீக்க முயற்சி பண்ணுவோம் நீக்க முடியலைன்னா அழிக்கணும் அந்த இடையூரை தடை வருது அந்த தடையை வந்து என்ன பண்ணுவோம் நீக்க முயற்சி பண்ணுவோம் இல்லாட்டி அழிச்சுடுவோம் இயற்கையிலே ஒரு நியதி இருக்குது தூசி விழுந்த என்ன பண்ணுது கண்ணில் தூசி வந்த உடனே என்ன ஆகுது கண்ணீர் அதுவாக வந்து அந்த தூசியை வெளியேற்ற முயற்சி பண்ணணும் அது இயற்கையின் நியதி சாப்பிட்ருக்கங்க ஜீரணமாகலை முதல்ல என்ன ஆகும் தெரியுமா வாமிட் தோந்துடும் லாட்டி லாட்டி லூஸ் மோஷன் இயற்கையே உடம்புல அப்படி ஒரு வச்சு அது பண்ணலைன்னா தான் டாக்டர்கிட்ட போவோம் அதுவும் ஆகலைன்னா பிறகு அடுத்த வேலைக்கு போவோம் அது மாதிரி இயற்கை நியதியே அந்த தவறுகளை கெடுதல்களை நீக்குவதற்கு உபாயமாக இருக்குது சென்னையில் ஒருட பயங்கர வெள்ளம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் பார்த்துருப்பீங்க வெள்ளம்னா அப்படி ஒரு வெள்ளம் அந்த வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா அந்த கூவ நதியை சுத்தப்படுத்துறதுக்கு எத்தனை திட்டம் போட்டாங்க தெரியுமா ஒன்றும் கூட நடக்கலை நான் வெள்ளம் முடிஞ்ச பிறகு அடையார் பாலத்தில்னு பார்க்குறேன் காவேரி ஆற்று மணல் மாதிரி இருக்குது சுத்தமாக தண்ணி போதும் எத்தனையோ ஜீவன் இறந்தாங்க அதில் எத்தனையோ உயிர்கள் போச்சு எத்தனையோ வீடுகள் போச்சு ஆனால் அந்த கூவம் வந்து அவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அப்போ அந்த வெள்ளம் கூட ஒரு அவதாரம் கொரோனா கூட ஒரு அவதாரம்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் மாசு கட்டுப்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஃப்ளைட் கூட ஓடலை மில்லு ஓடலை ஃபேக்ட்ரி ஓடலை இப்படி பாட்ட முடியுமா சென்னையில் நீங்கள் மூணு மாதம் மழை பெய்யாமல் திடீர்னு மழை பெய்யச்சின்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒயிட் ஷர்ட் போட்டு நனைஞ்சிட்டிங்கன்னா சட்டபுறம் கருப்பாயிடும் நான் பார்த்துருக்கேன் அப்படி அந்த தூசியோடு மழை விழுந்து ரொம்ப நாள் மழை பெய்யலைன்னா அந்த பொலுஷன் வந்து அப்படி ஆகிருக்கும் இந்த உலகம் பூரா வந்து தடையாச்சே அப்போ பொலுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள் இயற்கையை ஒன்று ஏற்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கு இருக்கலாம் யாருக்கு தெரியும் கடவுளுடைய திட்டம் அப்படி இயற்கையே என்ன பண்ணுதுன்னா சரி செய்வதற்காக இதெல்லாம் நடக்குதுங்கிறார் இந்த புராணாவினால வல்லரசனுடைய ஆணவம் கூட அடங்கி போச்சு எல்லாருடைய ஆணவமும் அடங்கி போச்சு இதெல்லாம் உண்மையிலே இறைவனுடைய படைப்பில் எதனமால நடக்கும் அப்படி இதுவும் ஒரு அவதாரம் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியலன்னு அந்த வீட்டில் ஒருத்தர் தோன்றுவார் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஊரில் ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு அந்த ஊரில் ஒரு ஆள் தோன்றுவார் ஒரு நாட்டில் ரொம்ப நாள் கொடூரை நடந்துக்கிட்டு தான் அந்த நாட்டை சரி பண்ண ஒருத்தர் தோன்றுவார் இவங்கள்லாம் அவதாரம்னே சொல்லலாம் பொதுவாக யார் தர் அழித்து தர்மத்தை காக்கிறாங்களோ அவங்களாம் அவதாரமே இங்கே என்ன ஒரு சந்தேகம் வரலாம் இவர் எதுக்கு துரியோதனை கம்சம் எல்லாத்தையும் அழிக்கணும் சாமபேத தான தண்டமெல்லாம் இருக்கே சுமூகமான முறையில் முயற்சி பண்ணியிருக்கலாம்ல கடை இவர் அப்படின்னு நினைக்கலாம் கிருஷ்ணர் வந்து எல்லா வேலையும் பண்ணி பார்த்தார் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்க ஊசி மொன இடம் கேக்குன்னு கேட்டார் கொடுத்தானா துரியோதனை அஞ்சடி இடம் கேட்டதுக்கு ஊசி மொன அளவு கூட தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் முடியாத பட்சத்தில் தண்டன்தான் தூக்கு தண்டனையே கடைசி தூக்கு தண்டனை தானே அவனை திருத்த முடியாதனா தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க குற்றத்தினுடைய உச்சத்துக்கு போனால் தூக்கு தண்டனை அது மட்டும் இல்லை ஒரு மனுஷனுக்கு உண்மையிலே இயல்பாவே எது நல்லது கட்டணும் தெரியும் எது தர்மம் அதர்மம் தெரியும் ஆனால் என்ன பண்ணுவான் தர்மத்தில் நிற்க முடியாது அதர்மத்தில் வந்து விலக முடியாது துரியதன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏதோ உபதேசம் பண்ண போது இந்த பாருங்கள் எனக்கு எது தர்மம்னு தெரியும் எது அதர்மம்னும் தெரியும் நான் செய்கிறது அதர்மந்தேங்கிறது எனக்கே தெரியும் இருந்தாலும் என்னால் அதர்மத்திலிருந்து விலக முடியவில்லை தர்மத்திற்குள் செல்ல இயலவில்லைபான் நான் செய்கிறது தப்புன்னு தெரியும் தெரிஞ்சுதான் செய்கிறேன் அப்படின்பா மது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் போட்டுக்காங்க எதாவது பண்ணுறேமா தெரிஞ்சுதானே செய்கிறாங்க கெட்டது கேட்டது தெரியாமல் இருக்குமா தெரியாமல் இருக்காது இந்த எம்ஜிஆர் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஏன் எல்லாேருக்கும் பிடிக்குதுன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு படத்தில் கூட சீரட் பிடிக்க மாட்டார் மது அருந்த மாட்டார் ஆனால் அந்த ரசிகர்கள் நிறையா பிடிப்பாங்க ஒருத்தர் சொன்னால் அவர் தியேட்டரில் அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்துலேயே நிறையா சீரெட் விற்கிதுங்கிறார் ஆனால் அவர் பிடிக்கிறதுக்கு காரணம் அவர் சிகரெட்டே பிடிக்க மாட்டார் மதுவே குடிக்க மாட்டார் எப்படி பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது தர்மத்தில் தர்மத்தில் செயல்பட முடியலை அதனால் அவங்கள திருத்த முயற்சி பண்ணுறாரு பகவான் இல்லைங்கும்போது தர்மத்தை காப்பதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக பகவான் அவதாரம் எடுக்கின்றார் பிறகு இந்த அவதார தத்துவத்தை புரிஞ்சிக்கிட்டா என்னன்னு சொன்னாங்கன்னா அதாவது இதை புரிஞ்சம் சொன்னால் கடவுள் எப்பொழுதும் பிறந்து வந்துக்கிட்டே இருக்கார் அப்பையும் அவர்தே இருந்தார் இப்பையும் அவர்தே இருக்கார் பத்து அவதார் எடுத்தார்னா ஒரே ஆத்மா தொடர்ச்சியாக வருது அது மாதிரி நம்மளுக்கும் இருக்கும் இந்த ஆத்மா அழியாதுங்கிற தத்துவம் அவதார தத்துவத்தை புரிந்தால் நாம் புரிஞ்சிக்கலாம் ஆத்மா என்றைக்கும் அழியாது ஜீவன் அழிய மாட்டான் இந்த உடலு மனசு புத்தியெல்லாம் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த அவதாரத்தை புரிஞ்சுக்கிற முடியும் இதை புரிகிறதுக்கு முதல்ல சில சாதனை சொல்கிறாரு பின்னாடி நிறையா சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னிங்கன்னா அதர்மமான ஆசை கூடாது அதிகமான ஆசை கூடாது பிறகு பயம் கூடாது அப்படிங்கிறார் அதர்மமான ஆசை கூடாது பயம் கூடாது கோபம் கூடாது அப்படிங்கிறார் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தத்துவத்தை புரிஞ்சிக்கலாங்கிறார் தர்மமான ஆசையும் அளவான ஆசையும் வைத்து கொள்ளலாம் அதரமான வழியில் பொருள் சேர்த்தோன்னு வச்சுக்க பயம் வந்துடும் பயமே இல்லாமல் இருக்கக்கூடாது கெட்டது செய்கிறதுக்கு பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்ங்கிறார் வள்ளுவர் அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது நம்ம அதனால் நிறையா சம்பாதிக்கிறோம் ஐடி ரெய்டி வந்து பயம் இருக்க செய்யும் இருக்கா இல்லையா எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் வச்சுருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த பயம் வந்து தர்மமான முறையில் இருந்தால் வராதுங்கிறார் அதே மாதிரி கோபம் கோபமும் தேவை தான் ஆனால் கோபம் எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிறாருன்னா அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எதா சேட்டை அப்படின்னா வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பாத்திரத்தை தூக்கி டமார்னு எரிய சிக்கிறதை தூக்கி அடிக்கிறது மண்டகண்டை உடஞ்சி போயிடும் கையில் கம்பு எடுத்துகிட்டு அரட்டணுமா ரெண்டு கீழே தரையில் அடிக்கணுமா இது வந்து கோபத்தை கையில் எடுத்துக்கிறது அது வந்து தூக்கி எரியதே அப்படி வரக்கூடாதுங்கிற இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்தால் இந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சுக்கிறலாம் சுருக்கமாக சொல்கிறாரு பின்னாடி நிறைய சாதனைகள் சொல்ல போகிறாரு இங்கே நாம் இப்படி உட்காந்து கேட்குறதே கூட இது ஒரு தவந்தான் ஒரு பெரிய தவந்தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து கேட்குறோமே இதுவே ஒரு தவம் தான் இப்படியெல்லாம் பண்ணுனா இந்த அவதார தத்துவத்தை புரிந்து முடியலாம் இதில் அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் வருது வரலாம்னு நினச்சி ஒரு கருத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா சூதாடும் பொழுது நிப்பாட்டியிருந்தார்னா இந்த போரே வந்திருக்காதுல்ல இந்த மகாபாரதம் யுத்தமே தேவையா சூதாட்டத்தவே நிப்பாட்டியிருக்கலாம்ல இவர் அதை நிப்பாட்டாமல் அதை விட்டுட்டு கடைசியில் வந்துக்கிட்டு சமாதானம் பண்ணேன் சண்டையை நிப்ப சண்டை போடுறேன் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னா தேவையா அப்படின்னு சந்தேகம் பொதுவாக வரலாம்ல இதில் என்ன சொல்கிறாருன்னா யார் எப்படி என்னை வழிபடுவாங்களோ அப்படித்தான் நான் வந்து அருள் புரிகிறேங்கிறார் ஒரு இடையில் ஒரு கருத்து சொல்கிறார் இந்த அத்தியாயத்தில் துரியோதனை சவுனியை நிப்பாட்டுறான் சூதாடுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு இவரே ஆடுறாரு தர்மர் இவர் எனக்கு போல் கிருஷ்ணர் ஆடுவார்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார்னா வேலையே முடிஞ்சிருக்கும் இந்த சண்டையாக வந்திருக்காது அது மட்டும் இல்லை தர்மர் ஒன்று நினச்சி சொன்னார் நினைச்சாரான் கிருஷ்ணன் வந்துடக்கூடாதுன்னு நினச்சாரான் ஏன்னா அவர் சூதாட்டத்தில் ஒரு பிரிய உண்டு கிருஷ்ணர் வந்துட்டால் நிப்பாட்டி இதுவாறு வரக்கூடாதுன்னு மனசில் நினைச்சாரான் அவர் கிளம்புனாரா அங்கேருந்து இவர் வரக்கூடாது நினைச்சனால வரலையா இப்போ அறக்கர்கள்லாம் பெரிய சக்தியை தவ தவம் பண்ணி வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா இவன் அரைக்கேன்னு கொடுக்காமையாக இருக்காரு திருடையும் பிரார்த்தனை பண்ணால் கூட நடக்கிறதையும் செய்யுது பின்னாடி அதுக்கு தண்டனை கொடுப்பார் அது வேறு விஷயம் ஒரு அரைக்கெல்லாம் என்ன பண்ணுறான் வரங்கேற்கிறான் சாகா அவரை கொடுக்க மாட்டார் தலையில் கையை வச்சா செத்து போன்னு கேட்குறான் அவர் நிலையில் கையை வைக்க போகிறான் கொடுத்த உடனே கொடுத்து போட்டு அவஸ்தப்படுறது கடவுள் பண்ணுறா இல்லைது அறக்கர்களுக்கும் அவர் தான் வழங்கொடுக்குறார் யார் என்னை எப்படி எந்த நோக்கத்தோடு வழிபடுகிறார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரிகிறேங்கிறார் ஆனால் தப்பான நோக்கத்தில் வழிபட்டால் அப்போதைக்கு அருள் கிடைக்கும் பின்னாடி அது தீங்க முடியும் அந்த கருத்து இடையில இதில் சொல்லப்படுகிறது இது முதல் கருத்து அவதார தத்துவம் அவதார தத்துவத்தில் எதற்காக அவதாரம் எடுத்தார் நம்மளுக்கு அவருக்குள்ள வித்தியாசம் என்ன அவர் வந்து தர்மத்தை காப்பதற்காக அவதாரம் எடுத்தார் எல்லாருடைய கர்ம வினையின் நோக்க சரி பண்ணுறதற்காக அவதாரம் எடுத்தார் இது அவதார தத்துவம் இது முதல் டாபிக் அடுத்து ரெண்டாவது டாபிக் ஞான கர்ம சந்யாச யோகம் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அறிவினால் செயலை துறத்தல் சில பேர் வந்து இப்போ சன்னியாசிக்கு வந்து எந்த கர்மமும் கூடாது பணம் சம்பாதிக்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது இதெல்லாம் சன்னியாசி கூடாது அந்த செயலெலாம் பண்ணக்கூடாது ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்க பண்ணித்து ஆகணும் இது உடல் இந்த காவி கெட்டிக்கிட்டு இருக்கிறது உடல் அளவில் துறக்கிறது இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை செயலளவில் துறக்கலாங்கிறார் துறந்தாலே இந்த துறவியினுடைய அந்த மகிமையை அவங்களும் பெறலாம் அதற்குண்டான பலன்களை அவர்களும் அடையலாம் அறிவினால் துறப்பது மோட்சத்தை அடைவதற்கு சன்னியாசந்தே முக்கியங்கிற கருத்தே கிடையாது ஒரு துறவியாக இருக்கலாம் அவருக்கு ஞானம் இல்லைன்னா அவருக்கு மோட்சமே கிடையாது அவர் மீண்டும் பிறக்கத்தையும் செய்வார் நல்ல சுத்தமாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் தவ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்கலாம் ல்லைனா துறவியா இருந்தாலும் அவருக்கு பிறப்பு உண்டு ஒரு இல்லறத்தில் ஒருத்தர் இருக்கலாம் அவன் குடும்ப வாழ்க்கையில் எல்லா பந்தத்திலையும் உழந்துக்கிட்டு இருக்கலாம் ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கட்டாய மோக்ஷம் உண்டு இல்லறத்தில் இருந்து ஞானம் வந்தால் மோட்சம் இருக்கு துறவியா ஞானம் இருந்தாலும் மோட்சம் இருக்கு முக்கியம் வந்து ஞானம் தேனிய வாழ்க்கை முறை கிடையாது இப்போ நாம் தூங்கணும் மனுஷன் பகல்பூரம் உழைச்சிட்டு தூங்குறதுதான் நம்மளுடைய லட்சியம் ஏசி ரூமில் பட்டு மெத்தையில் படுத்து தூங்கலே என்ன பிரயோஜனம் கட்டாந்திரில் படுத்து குரட்டை விட்டு தூங்கியாச்சு பிரயோஜனம் தானே நோக்கம் இது உதவி செய்யும் இந்த பெட்ரூமு கொசு கொசு கடிக்காமல் செட் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு உதவி செய்யும் தூக்கத்துக்கு அங்கேயும் போய் படுத்து ஒரு தூக்கமும் வராமல் எதை எதையோ நினச்சிக்கிட்டு உட்காந்து படுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பிரயோஜனம் தூக்கம்தான் முக்கியம் நீ எங்கே படுக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை அது உதவி செய்யலாம் அவ்வளோ தான் தான் எதுக்கு அந்த செட்டப்பெல்லாம் பண்ணுறோம் தூங்குறதுக்கு தான் பண்ணுறோம் அது மாதிரி இல்லற வாழ்க்கை துறவர வாழ்க்கைங்கிறது முக்கியமில்லை எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் ஞானத்தை அடையலாம் மோட்சத்துக்கு ஞானந்தே முக்கியம் இப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு என்ன வேணும் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருக்கலாம் சொல்கிறமா இல்லையா பணம் நிறைய அரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்கலாம் பணம் நிறையா இருக்கு எத்தனை பேர் தூக்கப்படாத காமிக்கலாம் அவங்க இல்லையா அரசியலே கோடி கோடி கோடி லட்சம் கோடி இருக்கு எவ்வளோ வேதனை பட்றாங்க பதவி பந்தம் இருக்கு எல்லாம் இருக்கு சொத்து சுகம் எல்லாம் இருக்கு இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லக்கூடாது அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் முதலமைச்சர் இருந்தார் கலைஞர் ஆளுங்கட்சி முதல்வர் தான் இங்கே முதல்வராக இருந்தார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் பணத்துக்கு குறைவில்லை பதவிக்கு குறை இல்லை தன்னுடைய பெத்த மகள் வந்து ஜெயிலில் ஒரு ஆறு மாதம் திகார் போட்டான் ஜாமீன் கூட எடுக்க முடியலை எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் பணம் காப்பாற்றிச்சான் பதவி காப்பாத்துச்சா ரெண்டு பதவி இருந்துச்சு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் அம்மா இங்கேருந்து முதலமைச்சராக போகிறாங்க ஹெலிகாப்டில் இறங்குறாங்க அங்கே போனவொன்னே எம்எல்ஏ பதவியும் போச்சு முதலமைச்சர் பதவியும் போச்சு அப்போ எவ்வளோ பெரிய துக்கம் யோசிச்சு பாருங்கள் துக்கத்துக்கும் பணத்துக்கும் பதவிக்கும் சம்பந்தமே இல்லை மனசுக்கும் துக்கத்து துக்கத்துக்கு தான் சம்பந்தம் இருக்குது நாம் மனசை எப்படி வச்சுக்கிறோங்கிறத பொறுத்தே நம்முடைய சந்தோஷம் இருக்குது வேணும் உலக வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் கட்டாயம் வேணும் பதவி வேணும் எல்லாம் வேணும் ஆனால் அது மட்டும் முக்கியம் இல்லை மனந்தான் ரொம்ப முக்கியம் மனசுன்னு ஞானம் முக்கியம் அதுபோல் மோட்சத்தை அடைவதற்கு பிறவா நிலையை அடைவதற்கு துன்பமில்லா பெருநிலையை அடைவதற்கு ஞானம்தான் முக்கியமே ஒழிய இல்லறமோ துறவரமோ முக்கியமல்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையும் இவ்வளவு நான் பார்த்துருக்கோம் ஒரு மாமிஷ கடைக்காரன் ஞான அடைஞ்ச கதையை படிச்சிருக்கோம் ஆதிசங்கரர் வாழ்க்கையில் புலையன் நாய்க்கு நாய் மாமிசன் சாப்பிட்றவன் தத்துவத்தை ஆதிசங்கர்ட்ட சொல்கிறான் ஆதிசங்கரன் நெடுஞ்சாங்க விழுகிறார் அவன் காலில் அவ்வளோதான் நமஸ்காரம் பண்ணுறார் விழுகிறாரா இல்லையா ஞானந்தே முக்கியம் அதனால் இங்கே ஞான கர்ம சந்யாசோகம்ங்கிறார் செயலினால் அறிவினால் செயலை துறந்தால் அவன் சன்னியாசிக்கு நிகராகிறான் இந்த ஞானத்தை அடைவான் அதை எப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த ஞான கர்ம சந்நியாசத்தை வளர்க்குறதுக்கு பகவான் நம் அவரவே உதாரணமாக சொல்கிறார் அதாவது இவ்வளவு படைக்கிறேன் இவ்வளவு செயலை செஞ்சாலும் நான் செயல் செய்யலைங்கிறார் இந்த செயல் ஒரு செயல் செஞ்சம்னு சொன்னால் அந்த செயலின் விளைவாக பாபமோ புண்ணியமோ வரும் நாம் செயல் செஞ்சுட்டு செய்யாதவன் ஆயிட்டோம்னா பாவ புண்ணியும் வராது அதனால் பிறக்கவும் மாட்டோம் இவர் என்ன சொல்கிறாருன்னு இவ்வளவு காரியம் பண்ணுறேன் செஞ்சாலும் செய்யாதவன்கிறார் எல்லாத்தையும் படைச்சாலும் கூட நான் படைக்காதவன்கிறார் இந்த இடத்துல ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறாரு இது ஒரு கிரிட்டிக்கலான உதாரணம் ஒரு சர்ச்சைக்கா சர்ச்சையான உதாரணம் எல்லாருக்கும் இந்த அரசியல்வாதிகளாம் பேசக்கூடிய உதாரணம் நான்கு வர்ணங்களை நான் படைத்தேன் எல்லாவற்றையும் படைச்சேங்கிறாரு அதில் குறிப்பாக நான்கு வர்ணங்களை படைத்தேன்கிறார் நாலு ஜாதியை படைச்சேங்கிறார் எல்லாரும் என்ன சொல்கிறார் கடவுளே சொல்லிட்டார் ஜாதியை படைச்சிட்டான்னு சொல்லி அப்படிங்கிறாங்க அடுத்த வார்த்தை இருக்குது செயலின் அடிப்படையிலும் குணத்தின் அடிப்படையிலும் நான்கு வர்ணங்களை படைத்தேன்கிறார் என்ன சொல்கிறாரு அவ என்ன தொழில் செய்கிறான் அவனுடைய குணம் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் நான்கு வருணங்களை படைத்தேன்கிறார் வேதத்தில் பிறப்பின் அடிப்படைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு சொன்னீங்கன்னா பிராமண தொழில் பண்ணுறான் பிராமண குணமுடையவனாக இருந்தால் அவனுக்கு பிறகு பிறப்பால் பிராமணனாக இருக்கலாம் ஆனால் தொழிலாளையும் குணத்தாலையும் அவன் மாறிடலாம் சொல்ல முடியாது இங்கே என்ன சொல்கிறார் நான்கு வர்ணங்களை படைத்தேன் பிராமண சத்திரிய வைஷ்ய சூத்ரனுங்கிறார் இதை சுருக்கமாக சொல்கிறேன் பிராமணனுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமில்ல சத்துவம் இதெல்லாம் விளக்குனா பெருசாக போயிடும் சத்துவகுணம் அதிகமாக இருக்கும் அதை தொடர்ந்து ரஜோ இருக்கும் மூணாவதா தமோகுணம் மூணு குணம் எல்லாருக்கும் இருக்கும் பிரதானமாக சத்துவகுணம் இருந்தால் அவன் குணத்தின் அடிப்படையில் பிராமணன் அவன் தொழில் வந்து உபதேசம் பண்ணுறது டீச்சிங் பண்ணுறது பூஜை கோமமெல்லாம் பண்ணுற தொழில் பண்ணால் தொழிலின் அடிப்படையில் அவன் பிராமணன் பண்பின் அடிப்படையில் எப்படின்னா சுயநலமே அவனுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது சுயநலம் கம்மியாக இருக்கணும் பொதுநலம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ பண்பின் அடிப்படையில் அவன் பிராமணன் சத்துவகுணம் ஜாஸ்தியாக இருக்கணும் ரஜோ குணம் ரெண்டாவது வரணும் மூணாவது தமோ குணம் வரணும் சுயநலம் கம்மியாக இருக்கணும் பொதுநலம் அதிகமாக இருக்கு இது குணத்தின் அடிப்படையில் பிராமணன் தொழில் வந்து உபதேசம் பூஜை இது தொழிலின் அடிப்படையில் அவன் பிராமணன் சத்திரியன்னு சொன்னால் ரஜோ குணம் முதல்ல இருக்கணும் ரெண்டாவது சத்துவ குணம் மூணாவது தம்ம குணம் இருக்கணும் தர்மத்தை காக்கக்கூடிய தொழில் அதாவது அதர்மத்தை அழிக்கக்கூடிய தொழிலாக இருக்கணும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை மில்ட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் சொல்லலாம் பொதுவாக அமைச்சர்கள் எல்லாமே அதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அதை செய்கிறதில்ல அதில் சத்திரியர்கள் தொழிலின் அடிப்படையில் அவங்களுக்கும் சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் சத்திரியனுக்கு குணத்தின் அடிப்படையில் பொதுநலம் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவன் பிராமணனாக இருப்பான் இல்லை சத்திரியனாக இருப்பான் சுயநலம் கம்மியாக இருக்கணும் வைஷியன் எப்படி இருப்பான்னா அவனுக்கு ரஜோகுணம் பிரதானமாக இருக்கும் ரெண்டாவது சத்தோ குணம் இருக்கும் மூணாவது தமோ குணம் இருக்கும் இவன் என்ன பண்ணுவான்னா நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றக்கூடிய தொழில் செய்வான் தொழிலின் அடிப்படையில் இவனுக்கு எப்படி இருக்கும்னா அதிக சுயநலந்தே இருக்கும் பொதுநலம் கம்மியாக இருக்கும் யாருக்கு வைஷியனுக்கு சூத்திரன் எப்படின்னு சொன்னால் சூத்திரனை தாழ்ந்தவன் அர்த்தம் கிடையாது இந்த மூணு பேர் அவங்க தொழிலை செய்யணும்னு சூத்திரன் கட்டாயம் வேணும் மூணு பேருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய தொழில் ஆனால் தமோ குணம் பிரதானமாக இருக்கும் அவனுக்கு ரஜோ குணம் ரெண்டாவது மூணாவது சத்ய குணம் வரும் இது வந்து சூத்திரனுடைய பண்பு எப்படி இருக்கும்னு சொன்னால் இவனுக்கும் சுயநலந்தே அதிகமாக இருக்கும் பொதுநலம் கம்மியாக இருக்கும் பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் பொதுநலம் ஜாஸ்தி சுயநலம் கம்மி வைஷியனுக்கும் சூத்திரனுக்கும் சுயநலம் அதிகம் பொதுநலம் கம்மி குணத்தின் அடிப்படையில் தொழிலின் அடிப்பில் நாளாக சொல்லிட்டேன் இதுக்கு உதாரணம் பார்த்து ஒரே குடும்பத்தில் நாலு ஜாதி இருக்கலாம் ஒரே குடும்பத்தில் எப்படி தெரியுமா நீங்கள் இந்த சூரியா நடித்த ஒரு படம் சிங்கம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா எல்லாரும் அதில் அப்பா வந்து வைஷ்யர் அவர் என்ன பண்ணுறாரு வைஷ்யர் வர்ணம் ஏன்னா வியாபாரம் செய்வார் சூர்யாவும் விவேக் இருப்பாங்க அவங்க தொழில் என்ன அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சத்திரிய தொழில் குலத்தொழில் வைஷ்யம் இவங்க தொழில் சத்திரிய தொழில் சூர்யா குணம் பார்த்தீங்கன்னா சொல்வார் நீங்கள் போய் இந்த போய் கேட்டு வாங்க ஃபோனில் ஒருத்தக்க இவையல் ஒன்றை கேட்டுற சொன்னால் எல்லாத்தையும் விசாரித்து தெளிவாக கொண்டாந்து சொல்லிடுவான் விவேகத்தை சொல்லும்போது எதை சொல்கிறேன் அதை மட்டும் செய்வான் ஒன்றை சொன்னால் அதை மட்டும் செய்யும் இவன் வந்து ஒன்றை கேட்ட உடனே எல்லா டீட்டெயில்ஸும் விசாரிச்சோன்னு சொல்லிடுவான் அது பிராமண குணம் இவன் ஒரே வீட்டில் சத்திரிய தொழில் ரெண்டு பேரும் பண்ணுறான் ஒருத்தனுக்கு பிராமண குணம் இருக்குது ஒருத்தனுக்கு சூத்திர குணம் இருக்குது குடும்ப தொழில் வைஷ்ய தொழிலாக இருக்குது அம்மா பார்த்தீங்கன்னா பிராமண குணம் ஆனால் சூத்திர பண்பு ஏன்னா எல்லோருக்கும் உதவி செய்கிறது ஒரே குடும்பத்தில் நாலு தொழில் இருக்கும் நாலு குணம் அப்படிதான் இருக்கு சமுதாய அமைப்பு இதை என்ன சொல்கிறாரு அந்த நான்கு வருணம் எல்லாவற்றிலையும் படைத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த வார்த்தை நான்கு வருணங்களையும் படைத்தேன் சொல்லி படைத்தாலும் நான் படைக்கலைங்கிறார் நான் செயல் செய்யாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னு சொன்னால் எப்படி செயல் செஞ்சுட்டு செயல் செய்யாதவனாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இந்த அத்தியாயத்தின் தலைப்பே செஞ்சுட்டு செய்யாமல் எப்படி இருக்கிறதுங்கிறதேன் ஒரு இடத்துல ஒரு காரியம் ஒருத்தன் வந்து செய்கிறேன் நான் புஸ்தகம் படிக்கிறேன் படிக்கிறேன்னா படிக்கிறேன்னு சொல்கிறதான தர்மம் இல்லை அவர் படிக்கலைன்னு சொன்னால் தப்பு இல்லாது இங்கே என்ன சொல்கிறார் புத்தகம் படிக்கிறேன் ஆனால் படிக்கலை இது எப்படி இருக்குது உள்டாவாக இருக்கா இல்லையா கர்மம் செயல் அகர்மம் செயலின்மை கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் பார்ப்பது தான் செயலில் செயலின்மையை பார்த்தல் செயலின்மையில் செயலை பார்த்தல் இது ஒரு முக்கியமான சுலோகம் பதினெட்டாவது சுலோகம் ஆழமான கருத்து புரிஞ்சா பாருங்கள் புரியல் விட்டுருங்க செயலில் செயலின்மை செயலின்மையில் செயல் உதாரணம் சொல்கிறேன் புரியும் கப்பல் வந்து கடலில் போய்கிட்டு இருக்கு தூரத்தில் கரையல்னு பார்க்குறோம் போகிறது மாதிரியா தெரியும் தெரியாது நிற்கிறது மாதிரி இருக்கும் அங்கே பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்குது கர்மம் நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே என்ன பண்ணுறான் நிற்கிறதா பார்க்குறோம் கர்மத்தில் அகர்மத்தை பார்க்குறோம் செயலில் செயலின்மையை பார்க்குறோம் கப்பலுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுங்க கப்பலில் பிரயாணம் பண்ணால் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் பார்க்கலாம் உள்ளே உட்காந்துருந்தீங்க நான் போகிறதே தெரியாது கப்பல் போய்கிட்டுருக்குங்கிறதே தெரியாது ஆனால் கர்மம் செயல் நடக்குது அங்கே நம்ம செயலின்மையை உணர் செயலின்மை அங்கே பார்க்குறோம் நாம் ஃப்ளைட்லையும் அதே மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டு பறக்கும்போது வேணால் தெரியும் பறந்தாச்சுன்னா உள்ளே வந்து ஒரு மூமெண்ட்டு தெரியாது சைலில் கூட ஒன்றும் தெரியாது அது பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு ஆனால் என்ன அதுக்கு அதுங்க செயல் இன்மையை பார்க்குறோம் செயல் வெளியே நடந்துக்கிட்டு இருக்குது நாம் செயல் இன்மையை பார்க்குறோம் அது அப்படியே இங்கே கொண்டு வர பிறந்த தத்துவத்துக்கு முதல்ல உதாரணத்தை சொல்கிறேன் பிறகு அதுக்கு பிறகு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமியில் இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம் பூமி அசைதா அசையாதனால உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது தெரியுமா ஒரு செகண்டுக்கு பதினெட்டு கிலோமீட்டரு வேகத்தில் சுற்றுத்தான் இந்த பூமியை ஒரு செகண்டுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுதுங்கிறாங்க ஆனால் என்ன பண்ணுது அசிதா தெரியுதா அதாவது ஒரு பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இங்கே செயலின்மையை பார்க்குறோம் ஒருத்தர் ஏதாவது வச்சு ஏமாற்றணும் அந்த பூமியை சுற்றுது இவ்வளோ ஸ்பீடில் சுற்றுன்னு கண்டுபிடிச்ச நேரத்தில் ஃபாரினில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் ஆகாயத்தில் நான் விண்வெளியில் இவ்வளோ ஸ்பீடில் பறக்கிறதுக்கு ஒரு பிரயாணர் அப்படின்னு சொல்லி இத்தனை ஸ்பீடில் பறக்கலாம் இவ்வளோ ரூபா டிக்கெட்லாம் வசூல் பண்ணிட்டானா வசூல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டான்னா கடைசியில் எத்தனாந்தே போகணும்னு சொல்லிவிட்டு அனவுன்ஸ் பண்ணிவிட்டா நீங்கள் என்ன பண்ணான்னா எல்லாம் மொட்டை மாதிரிலேறி கட்டில் போட்டு படுத்துக்கோங்க நீங்கள் நட்சத்திரங்கள் சுதந்திரம் எல்லாத்தையும் பாருங்கள் அது நீங்கள் போகும்பொழுது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பார்க்கக்கூடிய பொருள்கள் நீங்கள் இப்போ ஒரு செகண்டுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் வேதில் போய்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணிட்டானா கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களாம் தோற்று போச்சாங்க கேஸு ஏன்னா உண்மை நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் செயல் தெரியுதா தெரியலை செயலின்மையில் இது செயல் செயலில் செயலின்மை செயல் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு செயல் தெரியவில்லை ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா அகர்மத்தில் கர்மத்தை பார்க்குறேன் இப்போ ட்ரெயினில் போகிறோம் இது வந்து செயல் நடக்குது செயலின்மையாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் இன்னொரு இடத்துல பாருங்கள் ட்ரெயினில் போகிறோம் போகும் மரம் செடி கொட்டி எல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஓடுதா அது ஓடலை ஆனால் நாம் ஓடுறது மாதிரி தெரியலை அங்கே செயல் இன்மையில் செயலை பார்க்கின்றோம் ஒருத்தன் பிறவிலே கண்ணு தெரியாமல் போயிடுச்சான் அவன் வந்து கொஞ்ச நாள் கழித்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரிஞ்சு அப்பா கூப்பிட்டு வந்தாரான் தே வீ எல்லா மரங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வந்து ட்ரெயினில் உட்காந்துருக்கான் கிளம்புனோட கத்துனா எல்லாம் ஓடுது வீடு ஓடுது மரம் ஓடுதுன்னு கத்துனானா ஒன்றும் புரியாது இல்லை அப்படிதான் தெரியும் நீங்கள் எப்போ ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்திங்கன்னா புரியும் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு நம்ம ட்ரெயின் நகலாது பக்கத்து ட்ரெயின் கிளம்போம் ஏ ட்ரெயின் நகண்டச்சுன்னு சத்தம் போடுவோம் அனுபவத்திலே இருக்காது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செயல் செயலை பார்க்கின்றோம் அங்கே செயல் நடக்கலை ஆனால் செயலை நம்ம அங்கே பார்க்குறோம் காலையில் சூரியன் உதிக்குது சாயந்தரம் மறையிது அந்த செயல் நாம் பார்க்குறோம் உதிக்கிறதையும் பார்க்குறோம் மறையிறதையும் பார்க்குறோம் ஆனால் சூரியன் உண்மையிலே உதிக்குதா மறையுதா இந்த செயலில் செயல் இன்மையை பார்க்கணும் உண்மையிலே சூரியன் உதிக்கலைங்கிற அறிவு வரும் ட்ரெயினில் போகும்போது மரம் நடக்கும்போது மரம் உண்மையிலே போகலங்கிற அறிவு வரணும் ரெண்டு வித்தியாசம் புரியுதா கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் இப்போ உடல் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு உடல் நம்மளுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கு ஆத்மா செயல்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறாரு இப்போ ஹோமா ஸ்டேஜில் இருக்கோம் இல்லை மயக்க நடையில் இருக்கோம் இல்லை நல்லா ஆழ்ந்து தூங்குறோம் உடல் செயல்பட்டுதா வெளியே செயல்படலை உள்ளே வந்து ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு சுவாச நடந்துக்கிட்டு இருக்கு ஜீரணம் ஆகிக்கிட்டு இருக்கு வெளியே செயல்படாமல் தெரிஞ்சால் உள்ளே ஒரு பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்கு உடல் என்றைக்குமே செயல்படாமல் இருக்காது அது கர்மம் உடையது எப்பொழுதும் உடலும் மனமும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும் இந்த செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உடலிலும் மனதிலும் செயல்படாதவனாக ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் ஆத்மா என்றைக்கும் செயல்படாது இந்த தத்துவத்தை உணரணுங்கிறார் இது உடனே புரியாது புரிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் அதாவது உடலின் செயலில் ஆத்மாவின் செயலின்மையை புரிந்து கொள்வது ஆத்மா என்றைக்கும் செயல்படாது நான் ஆத்மஸ்வரூபம் செயலற்றவன் அப்படிங்கிற புத்தியோடு எல்லா காரியத்தையும் பண்ணினாலும் இந்த அறிவோடு பண்ணிட்டேங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் நம்மை பாதிக்காதுங்கிற இது கொஞ்சம் நாளாகும் ஆரம்பத்தில் கேட்டுக்கங்க போதும் அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டாலும் ஆத்மாவான நான் செயல்படாமல் இருக்கின்றேன் என்ற அறிவு இது ஞான கர்ம சன்னியாசம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது எப்படின்னீங்கன்னா தோன்றுனது எல்லாம் அழியும்னு சொன்னேன் இந்த உடல் கட்டிடம் எல்லாம் பாருங்கள் கட்டியாச்சுன்னா அன்றைக்கே என்னாவது தேய்மான ஆரம்பிச்சிருது அப்போ இது வந்து இந்த கட்டிடத்தை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினப்பீங்க அசையாமல் நிற்கிது நினப்பீங்க உண்மையிலே அசையாமல் நிற்கிதா அசையாமல் நின்றுச்சுன்னா இதில் ஒரு மாற்றமும் நடக்காமல் இருந்தால் பத்தாயிரம் வருஷம் கழித்து இந்த கட்டடம் அப்படியே இருக்கணும் இதுக்குள்ளே ஒரு பெரிய செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அனாத்மா என்றைக்கும் செயல்படாமல் இருக்கவே இருக்காது இதுக்குள்ளே ஒரு அழிவுங்கிற செயல் நடந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு தெரிகிறது இல்லை மெதுவாக நடக்கிறான்னு தெரியும் அனாத்மா இந்த உலகமோ சூரியனுக்கே அழி உண்டுங்கிறான் இத்தனை வருஷம் சொல்கிறாங்க சூரியனுடைய பவர்லாம் குறைஞ்சி போயிடுமா அனாத்மா எப்பொழுதும் செயல்படும் ஆத்மா செயல்படாது இதுதான் ஆத்மாவில் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் ஞான கர்ம சந்யாசம் அறிவினால் செயலை துரத்தல் கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம் இப்படி பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி அறிவோடு நாம் செயல் செய்தோம்னு சொன்னால் எந்த கர்ம பந்தத்திலையும் நாம் வீழமாட்டோம் அப்படிங்கிறார் இந்த மாதிரி செய்யும் பொழுது அவன் எதுலேயும் பந்தப்படுவதில்லை என்ன கிடைக்குதோ அதில் திருப்தியோடு இருப்பான் இவனுடைய கட்டுக்குள் இந்திரியங்கள் எல்லாம் இருக்கும் என்ன சொல்கிறாருங்கன்னா பொறாமப்பட மாட்டாங்கிறார் இந்த பொறாமை இருக்குது பார்த்திங்களா இது வந்து இருக்கையிலே ஒரு பெரிய நோய் எல்லாருக்கும் இருக்குது இல்லைன்னா சொல்ல நம்ம எனக்கு இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது அது உள்ளுக்குள்ளே இருக்கத்தையும் செய்யுது அதுக்காக எனக்கு இருக்கேங்கிறது நாமளா புரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களுக்கு அது இருக்கிறது கூட தெரியாது ஆனால் நிறையா இருக்கும் இந்த பொறாமையிலேருந்து விடுபடுவதற்கு கூட இந்த தத்துவம் பயன்படும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொறாமை எப்படி பயன்படுவோம் ஏன் எப்படி பொறாமைப்படாமல் இருப்பான்னா இவனுக்கு எந்த பொருள் மேலேயுமே மதிப்பு இருக்காது இப்போ வந்து நீங்கள் யாராவது ஒரு தலைவழிக்கிறன்னு ஒருத்தர் தூ இருக்காரு எனக்கு தலைவழிக்கலன்னு புறாமைப்படுவோம்மா அவருக்கு தலைவழிக்குது எனக்கு தலைவலிக்கலையே அப்படின்னு யாராவது புறாமைப்படுவோமா ஏன்னா அதில் தலைவலிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை மதிப்பே இல்லை முக்கியத்துவமே கிடையாது எங்கே நம்ம ஒரு பொருளை வந்து பெருசாக நினைக்கிறோமோ அங்கே தான் நம்மளுக்கு பொறாமல் இந்த தத்துவமெல்லாம் புரிஞ்சுன்னா நான் செயலற்றவன் எதுலேயும் பந்தப்படாதவன் நான் இந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நான் ஆத்மா அப்படிங்கிற புத்தி வந்துருச்சுன்னு சொன்னாத்த முழுமையாக பொறாமல் போகும் அப்படி இருந்தும் கூட ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம் வெளியே தெரியாமல் எப்பயாவது வெளியே வரும் ஆனால் நம்ம கவனிப்போம் தான் ஞானத்தில் இருக்கிறவங்க அதை கவனிப்போம் அது ஒரு பெரிய சிறப்பு மற்றவங்களுக்கு வந்து நம்ம பொறாம வரதை கவனிக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ எனக்கு பொறாமல் வந்திருக்கு இது வரக்கூடாது இது எதுக்கு வருது அப்படின்லாம் யோசிப்போம் கண்ணதாசன் அழகாக ஒரு பாட்டில் சொன்னார் ஒரு வார்த்தை இந்த மயக்கமாக கலக்கமாங்கிற பாட்டில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னார் நீ உனக்கு மேலே இருக்காலே பார்த்துக்கிட்டு புறாமல் போயிட்டு உட்காரணும் உனக்கு கீழே கோடி பேர் இருக்கான் அழகாக சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார் கடைசி வரி வரும் மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாங்கிற பாட்டில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு நீங்கள் உங்களுக்கு தான் பிரச்சனை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பான் அதை நல்லா இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவனுக்கு அந்த வெளியே நல்லா இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் வர ஒரு சாமி சொன்னார் இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம்ன்னு பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது அவன் மட்டும் நல்லா இருக்கானே நாம் அவ உள்ளே போய் பார்த்தேன்னா அங்கே ஆயிரத்தெட்டு இருக்கும் இந்த தத்துவம் புரிந்தால் பொறாமையிலிருந்து விடுபடுவான் அப்படிங்கிறார் பிறகு இவனுக்கு நான் செய்தேன் என்ற எண்ணம் இல்லை எங்கே அகங்காரம் இல்லையோ அங்கேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் பிறகு நான் செஞ்சு உன சம்பாரித்தோன்னு அது என்னுடையதுங்கிற புத்தி வரும் அதுவும் போயிடும் உனக்கு அகங்காரம் அமகாரம் அற்றவன் வள்ளுவர் அழகாய் சொல்றார் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூருக்கு உயர்ந்த உலகம் புகும் இந்த ரெண்டு நீங்கியாச்சுன்னா சொர்க்கத்தை விட மேலான மோட்சத்தை அடைஞ்சிருவான் அது என்ன அர்த்தம் இங்கேயே நிறைவா ஆனந்தமா வாழ்ந்துருவான் எவனுக்கு அகங்காரம் அமகாரம் இல்லையோ அவனுக்கு துக்கம் அனைத்தும் நீங்கும் வானூருக்கும் உயர்ந்த உலகம் புகும் வள்ளுவரே சொல்றார் அது நீங்கி விடும் அப்படிங்கிறார் பந்தத்தில் விழமாட்டான் பாப புண்ணியம் இவனை ஒட்டாது ஒரு சின்ன பையனை தூணை அப்படியே சுற்றி சுத்த சொல்லுங்க கீழே விழுந்துருவான் ஒரு கயரை கட்டி பிடிச்சிட்டு சுத்த சொல்லுங்க விழமாட்டான் இந்த ஞானத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உலகத்தில் என்ன சுற்றி சுத்தினாலும் பந்தத்தில் விழமாட்டோம் அதே மாதிரி இது ஒட்டாது கர்ம பாப புண்ணியம் நம்மளை இந்த ஞானத்தோட செயல்பண்ணா பாபமும் ஒட்டாது புண்ணியமும் சேராது புண்ணியம் இருந்தால் கூட பிறந்ததே ஆகணும் புண்ணியமும் வராது பலாப்பழத்தை அறுக்கிற பொழுது சும்மா அறுத்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது எண்ணெயை தடவை அறுத்தா அழகாக சாப்பிட்லாம் அந்த எண்ணெய் மாதிரி பலாப்பாளத்தை கத்திலையும் கையிலையும் தடவிட்டு அறுக்கிற பாருங்க அது மாதிரி இந்த தத்துவ ஞானம் இந்த ஞானத்தோடு உலகத்தில் செயல்புரிஞ்சோம்னு சொன்னால் இந்த அகங்காரம் அமகாரம் போயிடும் போச்சுனாலே நம்ம அழகாக பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி அழகாக சாப்பிடலாம் ஒட்டாது பிஷன் ஒட்டாது பாப்பை புண்ணியம் ஒட்டாது வெளி சூழ்நிலைக்கும் மன அமைதிக்கும் சம்பந்தம் என்பதே இல்லை எல்லோரும் சொல்வாங்க சிறுமலை அடிவாரம் அந்த ஆசிரமத்துக்கு போய் அங்கே உட்காந்தால் அப்படி ஒரு அமைதி ஆனந்தமாக இருக்குது நல்லா தூக்கம் வருது காற்று அழகாக அடிக்குது சாப்பாடு வேறு நல்லா போடுறாங்க தீ வடை வேற சாப்பிட்டாச்சு ஆரம்பத்தில் தான் ஆரம்பத்தில் ஒரு மன அமைதிக்கே அமைதியாக நடத்த பார்க்கணுங்கிறது உண்மையிலே அவசியம்தான் ஆனால் இந்த தத்துவம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனில் ஆரவாரமாக ட்ரெயின் ஓடி வந்துக்கிட்டு மக்கள் பரவரன்ட் இருக்கும்போது அங்கே உட்காந்து தியானம் பண்ணிச்சனும் பண்ணிடுவான் கொகையில் உட்காந்து தியானம் பண்ணாலும் அழகாக பண்ணுவான் ரெண்டுலையும் தியானம் பண்ணலை அங்கே அந்த ஆற பார்த்துட்டு என்ன கசகசன்னு இப்படி இருக்கலாம் புத்தி வராது அமைதியாக உட்காந்துருப்பான் கொகையில் எல்லாம் அமைதியாக இருக்கும் உள்ளே வந்து இந்த இறைவனை நாடுதல் பரம்பொருள் தத்துவத்தை சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து குகையில் பார்த்தீங்கன்னா வெளியே அமைதி மனசு வந்து கடவுள் சிந்தனை அகர்மத்தில் கர்மம் ரயில்வே ஸ்டேஷனில் வெளியே அகர்மம் மனசு அமைதியாக கர்மம் வெளியே வந்து கர்மம் மனசு அமைதி அகர்மத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இந்த தத்துவத்தை புரிந்தவினால் வாழ முடியும் அப்படிங்கிறார் பிறகு இதெல்லாம் முடியலை இந்த தத்துவமெல்லாம் புரிஞ்சு என்னால் காரியம் செய்ய முடியலை கர்மத்தில் அகர்மத்தை பார்க்க முடியலை அகர்மத்தில் கர்மத்தை பார்க்க முடியலைன்னா ஒன்று ஒரு முக்கியமான மந்திரம் எல்லோரும் சொல்கிறார் ஓம் பிரம்மா அர்ப்பணம் ஒரு மந்திரம் இருக்குது சாப்பிடும்போது சொல்கிற பழக்கம் இந்த மந்த் சொல்லி ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் சாப்பிடும்போது சொல்லுவாங்க இதில் என்ன சொல்கிறாருன்னு ஒரு வேவியை உதாரணமாக சொல்லி அந்த வேவி மாறி நீ எல்லா காரியத்தையும் செய்யுங்கிறார் நீ என்ன செயல் செஞ்சாலும் இந்த கர்மத்தில் அகரவங்களாம் பார்க்க முடியலைன்னா ஒரு வேள்வியை உதாரணம் சொல்கிறார் ஒரு வேள்வின்னா யாகம் வளர்க்குறோம் அங்கே என்ன இருக்குது மொத்தம் அந்த வேள்விங்கிற ஒரு செயல் அந்த வேள்வியை செய்கின்றவன் செய்பவன் யாகம் செய்பவன் பிறகு அந்த வாழ் அந்த யாகத்தில் போடக்கூடிய பொருள்கள் கோமகுண்டம் அக்னி அந்த பொருள் அந்த பொருளது போடுறதுக்கு உண்டான கருவி கரண்டி பிறகு இந்த ஹோம வளர்த்தம் சொன்னால் அதில் பிரயோஜனம் பலன் கிடைக்கும் இப்படி அஞ்சு இருக்குது செய்பவன் செயல் செய்பவன் அதில் போடக்கூடிய பொருள் அதில் போடுற கருவி அந்த போடுற இடம் அதனுடைய பலன் சொல்லி அஞ்சு இருக்கு இந்த ஐந்தையும் பிரம்மனாக பார் அப்படிங்கிறார் அதாவது அந்த வேள்வியும் பிரம்மன் வேள்வியை செய்பவன் நான் நான் தான் அந்த வேள்வி நானும் பிரம்மன் இந்த வேள்வியில் அந்த அக்னியில் அந்த நெய்யெல்லாம் விடுறேன் பார்த்தீங்களா அதில் நெய் விடுவோம் பழங்கள்லாம் ஒரு கரண்டியில் வச்சு வச்சு போடுவாங்க எல்லாம் அந்த போடக்கூடிய கருவி கரண்டி இருக்கே அதுவும் பிரம்மன் போடுகின்ற பொருள்களும் பிரம்மன் அந்த அக்னி குண்டை இடம் இருக்கு பாருங்க அதுவும் பிரம்மன் இந்த வேள்வி எதுக்கு செய்கிறோம் எனக்கு நவகிரக தோஷம் அதுக்காக ஒரு கோபம் பண்ணுறோம் அப்போ தோஷம் நீங்கிறது பழன் புத்தரகாமேஸ்வரி யாகம் குழந்தை இல்லை அதுக்காக ஒரு கோமம் பலன் என்ன குழந்த கிடைக்கிறது சில பேர் சொர்க்கத்துக்கு போன்று யாகம் பண்ணுவாங்க பலன் என்ன சொர்க்கம் கிடைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா செய்பவன் அந்த செயலில் போடக்கூடிய பொருள்கள் அதற்கு பயன்படுத்துகிற கருவி அதனுடைய இடம் அதனுடைய பலன் எல்லாம் பிரம்மன் பிரம்மன் பிரம்மன் பார்க்குறது இது எதுக்கு சாப்பாடும் போது சொல்கிறோம் ஒரு நாளைக்கு என்ன செய்கிறமோ செய்யலி சாப்பிடாமல் இருக்க மாட்டோம் இல்லையா மூணு நேரம் கட்டாயம் சாப்பிடுவோம் அஞ்சு பேரும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அது வேறு கணக்கு சாப்பிடும்போது இந்த மந்திரத்தை இந்த சுலோகத்தை சொன்னோம்னா நாம் எல்லா செயலுக்கும் இந்த அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த இந்த செயலை உன் உண்ணக்கூடிய செயல் பிரம்மன் உண்பவனாகிய நானும் பிரம்மன் அந்த உணவை உண்பதற்கு கையெல்லாம் பயன்படுத்துகிறோம்ல கை இதுவும் பிரம்மன் உணவும் பிரம்மன் அந்த உணவை வந்து எங்கே போடுறோம் அக்னிகுண்டம் இங்கே வயிறு அந்த அக்னிகுண்டமும் பிரம்மன் இதில் என்ன பலன் கிடைக்கும் பசி நீங்கு தல்கிற பலன் கிடைக்கும் அதுவும் பிரம்மன் செய்பவன் பிரம்மன் செய்ய பயன்படுத்துகிற கருவி பிரம்மன் அந்த செயலுக்கு பயன்படுத்துகிற பொருள் பிரம்மன் அந்த பொருளை போடும் இடம் பிரம்மன் அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன செயல் செஞ்சால் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி அந்த அக்னி குண்டத்தில் நம்மளுடைய அகங்காரத்தை போட்டால் பொசிக்கிறேன்னாங்க நான் செய்கிறேங்கிற புத்தியை நீக்கிறேன்னு முதல்ல இந்த கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மத்தை புத்தியில் புரியலைன்னா இது ஈஸி அதனால் சாப்பிடும்போது எல்லா இடத்துலையும் சொல்கிற பழக்கம் இருக்குது இந்த ஸ்லோகத்தை ஏன்னா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது நான் செய்யலை நான் செய்யலை எல்லாம் கடவுள் தான் எல்லாம் கடவுள் தான் எல்லாம் கடவுள் தேங்கிற புத்தியை கொண்டு வர்றதுக்காகத்தான் திருப்பராயத்துறை ராமகிருஷ்ணத்தை போனால் ராமகிருஷ்ணன் படத்தில் மந்திரம் சொல்லுவாங்க இதை சாப்பிடும்போது சொல்லி அப்படியே சுற்றிட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இந்த எண்ணம் வரணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்கிறது இப்போ நானே இங்கே பேசுகிறேன் இப்போ இந்த செயல் கேட்பவர்கள் நீங்களும் பிரம்மன் கேட்குறதுக்கு எதை பயன்படுத்துறீங்க காது அதுவும் பிரம்மன் இது எங்கே உள்ள போகுது மனசுக்குள்ளே போகுது சில பேருக்கு போகாமல் இருக்கும் அது வேறு விஷயம் அந்த மனமுிற இடமும் பிரம்மன் பிறகு அந்த கேட்குற காது வந்து கருவி விஷயம் நான் சொல்கிற விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த விஷயமும் பிரம்மன் பலன் என்ன ஞானத்தை பெறுகிறோம் அந்த பலன் அந்த பலனும் பிரம்மன் தான் நீங்கள் ஒரு வியாபாரம் பார்த்தேன்னே அதை அப்ளை பண்ணலாம் எல்லாத்துலேயும் வீட்டில் சமைக்கிறதில் கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த புத்தியை நம்ம வளர்த்துக்கிட்டே வர வர இந்த அகங்காரம் அமகாரம் போயிடும் எல்லாம் பிரம்மன் பிரம்மன் பிரம்மனுங்கிற பிற தத்துவமும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த சுலோகத்தை சொல்லி எல்லாவற்றையும் இப்படி பாருங்கிறார் வினோபா ஒரு இடத்துல ஒரு கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த சுலோகத்தில் அவர் கர்மம் விகர்மம் அகர்மம் கர்மத்தை விகர்ம் விகர்மமாக செய்தால் அகர்மத்தை அடைவான் அவர் என்ன சொல்கிறார்னா ஒரு செயல் செய்கிற அந்த செயலை நேசித்து அன்போடு மன ஒருமுகப்பாட்டோட பற்றோட செஞ்சேன்னா அது செயல் இல்லாததாக ஆகிறது அப்படிங்கிறார் ஒரு செயல் அந்த செயலை ஆர்வத்தோடு செய்கிறது கான்சன்ட்ரேட் மன ஒருமுகப்பாட்டோடு செய்கிறது அதில் வரக்கூடிய பலனில் பற்றில்லாமல் செஞ்சு செஞ்சேன்னு சொன்னால் அது செஞ்சாலும் செய்யாதது தான் அதனுடைய பந்த செயலனுடைய பலன் உன்னை பாதிக்காது அப்படிங்கிறார் இப்போ ஒருத்தர் டிராயிங் வரைகிறாரு அந்த டிராயிங் வரைகிற பொழுது அவருக்கு அதில் ஆர்வம் இருக்குது ஒரு மணி நேரம் வரைகிறார் இன்ட்ரெஸ்டாக வரைஞ்சார்னு வச்சுக்கங்களேன் அவர்கள் அது டைம் போனதே தெரியாது ஒரு மணி நேரம் ஆச்சாம் பார் செஞ்சதும் செஞ்ச ஃபீலிங்கே இருக்காது இப்போ இந்த கிளாஷே இருக்கு இந்த கிளாஸில் ஆர்வம் இருந்தால் போனதே தெரியாது இல்லாட்டி டயத்தை எப்படித்தான் பார்ப்போம் சும்மா மணியை பார்த்துக்கிட்டே இருப்போம் இங்கே பார்ப்பான் இன்னும் முடிக்க மாட்டாரா சாமி ஒரே போட்டு என்னமோ பண்ணிக்கிட்டுருக்காரே அப்படிலாம் தோன்றோம் ஏன்னா அந்த விஷயம் புரிஞ்சு ஆர்வம் வரைஞ்சுனா அந்த கப்போகிறதே தெரியாது அது கர்மத்தில் விகர்மம் விகர்மமாக கர்மத்தை செய்யும் பொழுது அது அகர்மமாகிறது அந்த கான்சப்ட் ஒரு ஒருமுகப்பாட்டோடு மன ஒருமுகப்பாட்டோடு செய்கிறது இந்த விகர்மம்ங்கிறதுக்கு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க விளக்க வேண்டிய கர்மம் தேவையில்லாத செயலை நீக்கிட்டு செஞ்சால் செயலட்டுறதாங்கிற இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் இங்கே எங்கே இருக்குது நான் பேசுகிறதில் கவனம் இருக்கணும் இங்கே விளக்க வேண்டிய கர்மம் என்ன வீட்டில் அந்த பொருளை மறந்து வச்சுட்டு வந்துட்டு எடுத்து வச்சாங்களோ வைக்கலையோ அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சுன்னா அது இங்கே விளக்க வேண்டிய கர்மம் அதை விளக்குனா தான் இங்கே அகர்மம் அதை விளக்கலைன்னா ஆகாது நீங்கள் சமைக்கிற போது கூட அங்கே கவனமாக இருந்தால் தான் வேறு எதோ நினச்சி தான் உப்பை ஜாஸ்தியாக போட்டுருவோம் இல்லை உப்பு போட மறந்துடுவோம் இருக்காது வீட்டில் நடக்குதா இல்லைங்களா அப்போ அந்த மன ஒருமுகப்பாட்டோடு செய்வதற்கு விளக்க வேண்டிய கர்மத்தை விளக்க வேண்டும் விகர்மங்கிறது அப்படியும் ஒரு அர்த்தம் மன ஒருமுகப்பாட்டோடு செய்கிறது விளக்க வேண்டிய கர்ம அதர்மமான கர்மத்தை விளக்குறது இப்படியும் சொல்லலாம் இப்படி ரெண்டு மூணு கருத்து சொல்லப்படுது கர்மத்தை விகர்மமாக செய்தால் அது அகர்மமாகிறது இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் இல்லறமோ துறவரமோ ஆத்ம ஜானம் இருந்தால் நான் ஆத்மா செயலற்றவன் இந்த உடல் என்றும் செயலுடையது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டம் சொன்னால் நம்மளுக்கு ஞானம் கிடச்சாச்சு அந்த ஞானம் இல்லைன்னு சொன்னால் இருப்பதெல்லாம் இறைவனே எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கறது இப்போ சொன்னேன் அஞ்சு சொன்னேன் பாருங்கள் எல்லாம் பிரம்மமாக பார்த்து செஞ்சேன்னு சொன்னால் அகங்கார மமகாரன் இல்லாமல் போயிரும் அதனால் அது வேள்வி ஒவ்வொரு செயலும் வேள்வியாக கோமமாக யாகமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தாலும் கர்மத்தில் அகர்மம் செய்பவன் அகர்ம அகர்மத்தை பார்ப்பவன் செயல் செய்தாலும் செய்யாதவனாகவே ஆகின்றான் அப்படிங்கிறார் இந்த கர்மத்தில் அகர்மம் எல்லாம் முக்கியமாக அகங்காரத்தை நீக்கிறதுக்கு அக்னிகுண்டத்தில் நீங்கள் என்ன போடுங்க கோமத்தில் எல்லாம் பஸ்மமாயிரும் ஆயிருமா இல்லையா பாருங்கள் தேங்காய் போடுவாங்க அதுக்குள்ளே இளநீர் இருக்கு தண்ணி இருக்கும் அதுவும் பஸ்மம் ஆயிரும் என்ன பழங்கள் எல்லாம் பிரசாத போட்டுவாங்க நெய்யும் ஊற்றுனா நெய் எறியும் அது வேறு விஷயம் அது மாதிரி இந்த இந்த ஞானத்தீயில எல்லாம் போட்டோம்னா அகங்காரம் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும்ங்கிறார் சாம்பல் ஆயிடுச்சினாலே ஒட்டாது அதனால் நம்ம பிறக்க மாட்டோம் பலனெலாம் பின்னாடி பார்க்க போகிறோம் அதனால் என்னென்னா போன அத்தியாயத்தில் பார்த்தோம் அஞ்சு இயக்கியம் சொன்னார் தேவை இக்கியம் பித்ரு இயக்கியம் ரிஷி இயக்கியம் நிற இக்கியம் பூத இக்கியம் சொல்லி ஐந்து வேள்வியும் சொன்னார் இங்கே எல்லாத்தையும் நீ வேள்வியாக எல்லாத்தையும் வேள்வியாக செய் அப்படிங்கிறாரு அப்படி செஞ்சோம்னு சொன்னால் ஞானம் கிடைக்கும் அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் இருக்குது உலக விஷயத்தை விட்டுருங்க நீங்கள் அடுத்து சாதனைகள் சொல்ல போகிறார் ஆன்மீக சாதனை செய்யும் பொழுது மாணவம் வந்துடுது நான் இத்தனை லட்சம் ஜபம் பண்ணியிருக்கேன் இவ்வளவு பதின வருஷம் சபரிமலைக்கு நான் போயிருக்கேன் சொல்லலாம் தப்பு இல்லை அதில் ஒரு அப்படியே ஒரு கர்வம் இந்த ஆன்மீக சாதனை எதுக்காக பண்ணுறோம் கர்வத்தை நீக்கிறதுக்கு அங்கேயும் என்ன பண்ணுது இந்த கர்வம் உட்காந்துருது அதை நீக்கிறதுக்கு இந்த சிந்தனையோடு பண்ணணும்னு சொன்னால் அதுவும் நீங்கும் அப்படிங்கிறார் ஒருத்தர் ராமகிருஷ்ணர் ஒன்று சொல்வார் ஒருத்தர் வந்து தண்ணி மேலே நடந்து வந்தாரான் ஒரு சாமியார் எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களா ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க பார்த்த ஒன்று இன்னொருத்தர் ஒரு சாமியார் மரத்தடியில் உட்காந்துருக்கார் என்ன பண்ணும் நான் வந்து பன்னெண்டு வருஷம் கடுமையாக தவம் பண்ணி நீர் மேலே நடக்கிற வித்தையை கற்றுட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரான் வேறே உனக்கு என்னெல்லாம் தெரியும் ஒருத்தர் சாகிறத மாதிரி ஆக்கி பழக்க வைக்க முடியும் யானை ஒன்று நின்றுருக்கு இந்த யானையை பார்த்து நீ பண்ணணுன்னா உடனே ஏதோ மந்திரம் சொல்கிற யானை இறந்த மாதிரி போச்சு டெஸ்ட் பண்ணால் சாகுற மாதிரி பிற உடனே ஒரு மந்திரம் சொல்லுற பிளச்சிருச்சு நீ வந்து பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டது காலைனா பிரயோஜனம்ங்கிறவர் இன்றைக்கு உட்காந்துட்டு இருக்கவர் என்னன்னு சொன்னால் நீ ப காலைனா அப்போ எல்லாம் நாலெண்ணா கொடுத்த போட்டில் இங்கே வந்துடலாம் இதுக்கு போய் நீ பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணணுமா இது யானையை இறக்குறது மாதிரி பண்ணி பிழைக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இதுக்காக நீ துவம் பண்ணேன்னு கேட்குறேன் ஏன்னா யானை கர்வம் இந்த சித்தி வந்துச்சுனாலே கர்வம் வந்துடும் தண்ணியில் நடக்கிறது பெரிய விஷயம்தான் அதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஞானம் மோட்சத்தை அடைவதற்கு பண்ணுறோம் அது மாதிரி இந்த ஆணவம் போகணுங்கிறதுக்காக இந்த சாதனையை செய்ய வேண்டும்ங்கிறார் பன்னெண்டு சாதனை சொல்கிறார் அந்த பன்னெண்டு சாதனையும் இந்த வேள்வியாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த வேள்வி எல்லாம் அந்த செயல் எல்லாத்தையுமே செய்பவன் செய்கின்ற பொருள் அதில் பலன் எல்லாம் வந்து இந்த பிரம்மார்ப்பணங்கிறதுக்கு அப்ளை பண்ணிடணும் வேள்வியாக செஞ்சோம்னு சொன்னால் எல்லாம் நீங்கிறோம் இதில் பனிரெண்டு சாதனைகளில் பதினோரு சாதனைகள் ஞானத்திற்கு தயார்படுத்துறதுன்னு சொல்கிறார் ஒரு சாதனம் ஞானத்தை பெறுவதற்கான சாதனை இப்போ ஞானம் அடைஞ்சால் என்ன கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் பலன் மோக்ஷம் கடைசி சாதனை ஞானம் அதற்கு முந்தின சாதனை எல்லாம் ஞானத்துக்கு தயார் பண்ணுற சாதனைங்கிறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு பசி நீங்கணும் பசி நீங்கணும்னா என்ன செய்யணும் முதல்ல இந்த முக்கால்நேரம் இருக்கு சாப்பிட்றது பயப்படாது பசி நீங்கணும்னா சாப்பிடணும் சாப்பிட்டா பசி போயிடும் இந்த சாப்பிட்றது ஞானம் மாதிரி ஞானம் அடைஞ்சால் துன்பம் போயிடும் பசி போயிடுற மாதிரி துன்பம் போயிடும் மோட்சம் கிடச்சிடும் சரி சாப்பிட்றது ரைட்டு ஞானம் சாப்பாடும் ஞானம் ஒத்துக்கிற ஒத்துக்கிறலாம் அந்த சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் எவ்வளோ வேலை இருக்குது இது அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிருவான் அதுக்காக அந்த சாப்பிட்றது சாதனைன்னா உடனே சாப்பாடு கிடச்சிருமா அது காய் வாங்கணும் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் சிலிண்ட்ரு தீர்ந்து போகாமல் இருக்கணும் முதல்ல வீட்டில் அடுப்பு பற்ற வச்சோடனே சிலிண்ட்ரு போயிடும் எல்லாம் பண்ணி அதை சமைச்சு பிறகு அதுலேயும் கூட காரம் எதாவது கூடிச்சுனா அதுவும் சாப்பிட முடியாது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ தட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும் பண்ணி அதில் போட்டோம்னா பிறகு சாப்பிடலாம் அந்த சாப்பிட்றது ஞானம் தயார் பண்ணுறது மிச்சம் பதினோரு சாதனை இந்த பன்னெண்டாவது சாதனை ஞான யோக சாதனை இந்த பதினோரு சாதனையை இங்கு வரிசையாக சொல்கிறாரு நாயன்மார்களும் எதாவது ஒரு சாதனையை பின்பற்றி போயிடுவாங்க அதில் தீவிரம் முயற்சி பண்ணி ஞான சாதனைக்கு போயிடுவாங்க பார்த்துருக்கோம்ல அறுபத்தி மூன்று நாயன்மார் வந்து துணிதை வச்சு குடித்தே ஞானம் ஞாயிச்சு ஞானத்தை அடைஞ்சிட்டாரு இப்படிலாம் இருக்குது இங்கே பன்னெண்டு சாதனையை சுருக்கமாக சொல்கிறேன் அதில் ரெண்டு மூணு சாதனை விரிவு தேவயக்ஞம் இறை வழிபாடு தமயக்கியம் புலநடக்கம் ஒன்று கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் பின்னாடி தமயக்கியம்னா புலநடக்கம் யஜ்யம்னா வேள்வி புலநடக்கம் என்ற வேள்வி இறைவழிபாடு என்ற வேள்வி சமயஜம் மன அடக்கம் என்ற வேள்வி ஞான தீபேன யக்ஞம் விவேகசக்தி என்ற வேள்வி திரவிய யக்ஞம் தானம் என்ற வேள்வி தபோ யக்கியம் தவம் என்ற வேள்வி சுவாத்தியாய யக்ஞம் சாஸ்திரம் போதுதல் என்ற வேள்வி ஞான யக்ஞம் அந்த சாஸ்திரத்தின் அர்த்தத்தை புரிந்து என்ற வேள்வி பிராணாயாம யஜம் பிராணாயாமம் செய்கின்ற வேள்வி ஆகார யஜம் உணவு கட்டுப்பாடு என்ற வேள்வி யோக யக்கியம் அஷ்டாங்க யோகம் என்ற வேள்வி இது பதினோரு சாதன கடைசி ஞான யோக வேள்வி இப்போ செய்கிறதெல்லாம் ஞானயோக வேல்விதான் இப்போ உட்காந்துருக்கமே இதெல்லாம் ஞான யோக வேல்வி பதினோரு சாதனைகள் மற்றது ஒவ்வொன்றா சுருக்கமாக பார்க்கலாம் தேவ இயக்கியம்னா இறை வழிபாடு வாழ்க்கையில் கட்டாயம் தினமும் சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ இறை வழிபாடு முக்கியம் மகாத்மா காந்தி சொல்கிறார் சாப்பாடு எல்லாம் பத்து நாள் இருந்துருவேன் ஒரு நாள் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது பார் இறை வழிபாடு அவ்வளோ முக்கியம் இதில் ஞானத்துக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோன்னே எனக்கு அது வேணும் இது வேணும் உடம்பு ஆரோக்கியம் வேணும் வீட்டில் பொருளாதாரம் வேணும் எல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம் ஞானம் அடைஞ்சாச்சு பிறகுக்கு பிரார்த்தனை தேவையா தேவையில்லையே நினைக்கலாம் ஞானம் அடைஞ்ச பிரார்த்தனை விடக்கூடாது இந்த ஞானத்தை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணணும் முதல்ல வேண்டி பிரார்த்தனை பிறகு நன்றி சொல்லி பிரார்த்தனை சில பேர் திட்டி பிரார்த்தனை பண்ணுறதுலாம் இருக்குது இந்த சாண்டாசனை பார்த்தவை தெரியுமா அவர் சினிமா படம் எடுப்பாராம் எடுத்தார்னா என்ன பண்ணுவாரான் நல்லா ஓடிச்சுனா முருகனுக்கு அப்படியே போட்டு அலங்காரம் பண்ணி அப்படியே பூஜை பண்ணுவாரான் நட்டமாக போச்சுன்னா போய் கதவை போட்டிக்கிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாரான் முருகனை இந்த அந்த அவர் அவர் பாஷையில் திட்டுவாரான் திட்டி முடிச்சு ஃப்ரீயாகிடுவார் அது ஒரு வழிபாடு அவருக்கு அவதான் மனசு ஃப்ரீயாகும்மா அப்புறம் அடுத்த படத்துக்கு பூஜை போடுவார் இப்படியும் ஒரு வழிபாடு இருக்குது இறை வழிபாடை நிறுத்தக்கூடாது ஏற்கனவே இந்த உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு கப்பல் வியாபாரி இருந்தானா அவன் பெரிய ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்குறாப்புல பக்கத்தில் வந்து ஒருத்தர் காதல் ஒன்று சொல்லியிருக்கிறார் அந்த செக்ரட்டரி அந்த இறைவனுக்கு நன்றின்னுறான் பிற மீட்டிங் போய்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுது பிறகு வந்தவனை திருப்பி வந்த ஏதோ சொல்லியிருக்காரு அந்த இறைவனுக்கு நன்றின்னு என்ன நீங்கள் முதலேன்னு சொன்ன இங்கே தெரியலனு முதல்ல சொல்லும் பொழுது கப்பல் வந்து இவருடைய அத்தனை ப்ராப்பர்ட்டியை விற்று கப்பலில் போட்டு முதல் போட்டார் வந்துக்கிட்டு இருக்கு பெரிய புயல் வந்து மாட்டிக்கிருச்சு கப்பல் மூழ்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் பார்க்குறாரு மனசு எப்படி இருக்குன்னு அமைதியாக அறிஞ்சான் அதில் சஞ்சலப்படாமல் இருந்தாரான் இந்த சூழல்லேயும் எனக்கு இப்படி மனசை வச்சுருக்கியே அந்த கடவுளுக்கு நன்றினாரான் பிறகு அதே மாதிரி திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து சொன்னான்னா அப்போயும் ஒரு குதூகலமாக ஒரு மகிழ்ச்சியாக அமைதியாக இருந்தாரான் இப்போ என் மனசை இப்படி ஒன்று போல் அமைதியாக வச்சுருக்கிய அந்த கடவுளுக்கு நன்றின் நேரம் இப்படி நன்றி சொல்லி பிரார்த்தனை இருக்குது ஞானம் அடைஞ்ச பிறகு அதுக்கு முன்னாடி வேண்டி பிரார்த்தனை எதா இருந்தாலும் பிரார்த்தனை செய்யாமல் இருக்கக்கூடாது பிரார்த்தனை முதல்ல நேரடியாக பலனை கொடுக்கும் இல்லாட்டி அந்த பலன் கிடைப்பதற்கு சரியான முயற்சியில் நம்மை ஈடுபடுத்தும் அதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த பிரார்த்தனை பயன் கொடுக்கும் ஊழ் வினை அதிகமாக இருந்தால் லேட்டாக கொடுக்கும் இல்லட்டா அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு வீணாகாது டாக்டர்கிட்ட ஒரு நோய் வருது சில பேர் பாருங்கள் பிரார்த்தனையில் நோய் சரியாக போயிடும் நோய் சரியாகல சரியான டாக்டர்கிட்ட போய் விடும் அது அந்த பிரார்த்தனை தப்பான டாக்டர்கிட்ட போகாமல் சரியான டாக்டர்கிட்ட போய் விடும் அதுலேயும் கூட சரியாகலைனா சில பேருக்கு விதி கொஞ்சம் ஆழமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்பயும் ஏற்றுக்கலாம அது நம்மளுக்கு தெரியாது கடவுளுத்தையும் தெரியும் ஆனால் அந்த பிரார்த்தனை பலன் என்றைக்கும் உள்ளே போய் ஸ்டோர் ஆகி நிற்குங்கிறார் அது என்றைக்கி வீணாகாதுங்கிறார் அதனால் இறை வழிபாடுங்கிற இயக்கியத்தை செய்யணும் செய்யும்போது அதை பார்க்கணும் செய்பவன் நான் பிரம்மன் அந்த வழிபடக்கூடிய கடவுள் வழிபடக்கூடிய செயல்கள் பிரம்மன் எல்லாம் அந்த மாதிரி கொண்டு வந்து நான் தான் புத்தியை நீக்கிறணும் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணணும் பிறகு புலனடக்கம் புலனடக்கம்னா இந்திரியங்கள் போகிற வழிகளை தடுக்கிறது இந்திரியங்கள் கண்ட இடத்துல போகிறதெல்லாம் போகாமல் தடுக்கிறது இந்திரியங்களை பயன்படுத்தாமல் வாழ முடியாது சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகுங்கிறார் இந்திரியங்களை முறையா எங்கங்க எதை பயன்படுத்தணும் அங்கே பயன்படுத்தணும் தேவையில்லாம ஒரு விஷயத்திலிருந்து வேணான்னு ஒதுங்கனா அந்த இடத்துக்கே போகக்கூடாது சினிமா படமா சொல்றேன் கொஞ்சம் ஒரு மாதிரி சாமி நிறைய சினிமா பார்ப்பார் நினைப்பீங்க இந்த துல்லாத மனம் துள் ஒரு படத்தில் மணிமணம் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நிப்பாட்டிடுவான் சத்தியம் பண்ணி கொடுத்துருவான் பேசாமல் இருக்கலாம் அந்த காசுமாரி கடைப்பக்கம் போவான் பார்க்காம ஒருத்த கூப்பிட்டுருவான் திறந்து விடுண்டுருவான் நிப்பாட்டினா போயிடும் விரதமல் என்னாச்சு போச்சு அந்த புலன்களை கட்டுப்படுத்தும் போது அந்த வழி எங்கே அது வீக்காகுமோ அங்கே போகாமல் இருக்கணும் இதுதான் புலன்களை கட்டுப்படுத்துகிற வழி அந்த அந்த சூழ்நிலையை தவிர்க்கணுங்கிறார் இப்படியெல்லாம் புலன்களை வந்து ஒழுங்குபாட்டோட வச்சிருந்தோம்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன தூய்மையும் கிடைக்கும் யானத்திற்கு தகுதி கிடைக்கும் இது புலநடக்கம் என்ற வேள்வி பிறகு சம மனக்கட்டுப்பாடு என்ற வேள்வி இந்த புலநடக்கம் வந்தாலே மனநடக்கம் வர ஆரம்பிச்சிடும் இங்கே எப்படின்னா தீய எண்ணங்கள் வரும்பொழுது நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறது ஜபம் பண்ணுறது அதுக்காகத்தேன் கோயிலில் பூஜை பண்ணுறது அதுக்காகத்தான் ஜபம் பண்ணும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்போம் எங்கே எங்கே எண்ணம் போகும் அது திருப்பி திருப்பி அந்த கொண்டு வரணும் அதே பயிற்சி அப்போ அதே மாதிரி சும்மாவுக்கு வீட்டில் ஈசிச்சேரியில் உட்காந்து படுத்துக்கிட்டு பழைய கால நடவல்லாம் நினச்சிக்கிட்டு அது நல்ல நினைவை நினச்சா பரவாயில்ல கெட்ட நினைவுலாம் வரும் அதெல்லாம் நீக்கி நல்ல நினைவு கொண்டு போகிறது சமயக்கியம் அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரமும் ஜெவிக்க வேண்டாம் ஒரு ப இருக்கு மன செம்மையாகிறது வரைக்கும் மந்திரம் ஜெவிக்கணும் இதில் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் இந்த மனசு சுத்தம் ஆயிடுச்சுன்னா ஒரு குதூகலம் கிடைக்கும் இப்போ நீங்கள் உடம்புல சட்டை கிட்டே எல்லாம் போட்டு அழுக்கோடு இருக்கீங்க எப்படி இருக்குது எரிச்சலாக இருக்கா இல்லையா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா குளித்து புது ட்ரெஸ் போட்டோன்னு எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல சுத்தமான ட்ரெஸ் போட்டோம்னா நம்மளுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் அது மாதிரி மனசில் ஆயிரத்தெட்டு அழுக்குகளை வச்சுக்கிட்டு இருந்தால் ஃப்ரெஷ்னஸ்ஸே வராது அது வெளியே தெரியாது நம்மளுக்கே தெரியும் அப்போ மனசு சுத்தமாக சுத்தமாக அதுவும் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் இந்த இறந்த வீட்டில் போ வந்த உடனே துணியெல்லாம் நினச்சி குளிக்க சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் ஒன்று நோய்கிருமிகள் ஒன்று சொல்லுவாங்க இன்னொன்று அந்த துக்கத்தில் மனசு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் துணியை நினைக்காமல் இருந்தீங்கன்னால் அதே துணியை போட்டுருவீங்க அதனால் துணியை நினச்சாச்சின்னு சொன்னால் வேறு துணி போடணும் வேறு ஃப்ரெஷ்ஷாக அப்போ அந்த துக்கம் கொஞ்சம் போகும் மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் எப்பயுமே உடலாக இருக்கட்டும் இருக்கட்டும் ரெண்டும் சுத்தப்படுத்த சுத்தப்படுத்த நல்லாயிருக்கும் இது புலனடக்கம் மன அடக்கம் என்ற வேள்வி அந்த வேள்வியில் அப்ளை பண்ண எல்லாமே பழைய பாட்டு ஒன்று இருக்குது கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சுருக்கார் அவர் அதனால் அதை ரெண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும் பிறகு நாலாவது விவேகசக்தி விவேக தீபேனை அதாவது எப்பயுமே அறிவோடு இருக்கணும் புத்தியை தீட்டிக்கிட்டே இருக்கணும் இதில் முக்கியமான புத்தி என்னென்னா இந்த உலகம் நிலையில்லாதது அப்படிங்கிற எண்ணம் மனசில் வந்துக்கிட்டே இருக்கணும் நிலையானது கடவுள் அல்லது ஆத்மான்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியலை அல்லது பிரம்மன் சொல்கிறாங்க தெரியலை கடவுள்னு சொல்கிறாங்க நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த உலகம் நிலையே இல்லை அப்படிங்கிற அறிவு இருந்தால் அது விவேக யஜங்கிறார் விவேக தீப்பேன விவேக சக்தி நில்லாதவற்றை நிலையன்றுனரும் புல்லறிவான்மை கடைங்கிறார் நிலையை நிலையில்லாததை நிலையா நிலையானதுன்னு நினைக்கிறது இருக்கே இது அறிவு கட்ட தனம்ங்கிறார் வள்ளுவர் புத்தி இல்லாத செயலுங்கிறார் ஒன்று கூட நிலையாக கிடையாது ஆனால் எல்லாம் நிலையா இருக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதுதான் அறிவற்ற தன்மைங்கிறார் வள்ளுவர் இது நாலாவது வேள்வி நாலாவது சாதனை ஐந்து முக்கியமானது திரவி தானம் தானங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஏண்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லை அவங்க வசதி இருக்கு கொடுக்கலாம் நான் என்னத்தை கொடுக்குறது நினைக்கலாம் பொருள் கொடுக்குறது மட்டும் தானம் இல்லை தன்னுடைய உழைப்பை கொடுக்கலாம் அறிவை கொடுக்கலாம் அன்பான வார்த்தைகளை கொடுக்கலாம் ஒருத்தர் வந்துடுறாரு அவர்கிட்ட ஒரு அன்பாக பேசுனாலும் அது ஒரு தானம் தானே ஏன் அவர்கிட்ட எரிஞ்சு விழுகணும் தானம்ங்கிறது எல்லாம் தானம் ஒரு அன்பான வார்த்தை சொல்கிறது தானம் தன்னுடைய உழைப்பை கொடுப்பது தானம் இப்போ வந்திருக்கோம் இந்த சாப்பாடு போட போகிறாங்க முன்னாடியே வலி வால் இன்ட்ரியாக போய் நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சா அப்படிலாம் அது கூட ஒரு தானம் தான் பிற தானத்துக்கு ஒரு லட்சணம் சொல்கிறார் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரை துடைத்து பொருளை கொடுக்குறேங்கிறதுக்காக நீ வசதியானவங்களுக்கு கொடுத்தேன்னா பிரயோஜனம் யார் கஷ்டப்படுறானா யாருக்கு எது இல்லையோ அதை கொடுக்கணும் கல்வி இல்லாதவனுக்கு கல்வியை கொடுக்கணும் பொருள் இல்லாதவனுக்கு பொருளை கொடுக்கணும் சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடை கொடுக்கணும் இதுதான் தானம் சொல்கிறார் பிறகு இந்த தானம் பண்ணுறது என்னென்னா அது கொஞ்சம் சொல்கிறாரு நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிற பேங்க் எந்த பேங்க்கு பெரிய பேங்க் தெரியுமா ஸ்விஸ் பேங்கா இல்லை இங்கே நிறையா பேங்க் இருக்குது கனரா பேங்க் இந்தியன் பேங்க் எதில் போனால் டெபாசிட் பண்ணிணா நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும் எல்லாம் யோசிப்பாங்க எல்ஐசியில் போடலாமா இல்லை ப்ரைவேட் பேங்க்கில் போடலாமா இல்லை யோசிக்கிறோமா இல்லையா இன்மையிலே எது பெரிய பேங்குன்னா தானம் பண்ணுறது தானா வசிக்கிறவனுக்கு சாப்பாடு போடுற மாதிரி அந்த வயிறு இருக்கு அந்த வயிறு தான் பெரிய டெபாசிட் பண்ணுற பேங்குங்கிறார் வள்ளுவரே சொல்கிறார் அற்றார் அலிபசி தீர்த்த லகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி செல்வந்தர் தன் செல்வத்தை பாதுகாத்து வைக்க சிறந்த இடம் பசித்தவர் வயிறு தான்ங்கிறார் திருக்குறளில் ஈகைங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் வள்ளுவரும் ஈ பார்த்தீங்கன்னா இல்லறத்தானுக்கு சொல்லி கடைசியாக ஈகைன்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் இல்லறத்தால் செயல் தானுங்கிறது இல்லறத்தான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல் அந்த ஈகையை செஞ்சால் என்ன பலன் வருங்கிறத அடுத்த அதிகாரத்தில் புகழ்கிற அதிகாரத்தை வச்சுட்டார் ஈகை புகழ் அதோட இல்லறவியல் முடியும் திருக்குறளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ஈகைங்கிறத செஞ்சால் புகழும் வரும் சில பேர் பாருங்கள் கர்ணன் பாருங்கள் கர்ணன் மகாபாரதத்தில் அவன் நிறைய தப்பு பண்ணுறான் மற்ற செயல்கள் நல்லதுன்னே சொல்ல முடியாது ஆனால் அதை பற்றி யாராவது பேசுகிறோமா அந்த ஈகை என்ன பண்ணுச்சு அத்தனை அடிச்சுட்டு சாப்பிட்டு போயிடும் இப்போ எம்ஜிஆரே எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க அவரை பற்றி இந்த சினிஃபீல்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க அவர்கிட்ட சில சில வேற குணங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் அத்தனையும் தூக்கி சாப்பிட்டது என்னது அந்த ஈகை தானங்கிறது ஒரு சிறந்த பண்பு தர்மம் அதாவது தான் தான்கிட்ட எது இருக்கோ அந்த பொருள் யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய பண்பு இப்போ ஸ்விஷ் ஏடிஎம் கார்டு போடுறது மாதிரி வச்சுக்கோங்க பேங்கில் பணத்தை போட்டு ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா டெல்லியில் போய் பணத்தை எடுத்துக்கலாம் இது கூட வரும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு நான் நடந்தது அதாவது தெரியும் எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு சொன்னார் அவர் திருவண்ணாமலையில் மலைக்கு மேலே போனார் அந்த கூட்டத்தில் போக மாட்டார் இந்த அது தீபயத்திறனுக்கு கூட்டம் போகும் மற்ற நாள் தனியாக ஒரு நாள் போயிருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணியே கிடையாது குடிக்கிறதுக்கு நிணலுக்கு மரம் கூட கிடையாது அக்னி அது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போனாரான் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கார் போகும்பொழுது ஏ தாப்பில் ஒருத்தன் வந்திருக்கான் வந்த உடனே அவன் ஏதாவது குடிக்க தண்ணி இருக்கான்னு கேட்டிருக்கான் இவற்றிருக்கு ஒரே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் அதை கொடுத்தோன்னு குடிச்சிருக்கான் அவனுக்கு ரொம்ப தாகம் அப்படியே பார்க்குறான்னு திருப்பி கொடுக்குறா மட்டும் குடிப்பா சும்மா சாப்பிடுன்ருக்கார் பிறகும் குடிச்சிருக்கான் சும்மா சாப்பிட்டு பான்ட்டார் ஃபுல்லாக குடிச்சிட்டான் இவர் சரின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் மேலே ஏன்னா அவ்வளோ பசி தாகத்தோடு வர்றான் மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காண்டு கீழே இறங்குறாரு இறங்கிறபொழுது எந்த இடத்துல கொடுத்தாரு அங்கே வந்து ஒரு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறது தாகம்னு பார்க்குறான்னா எத்தாப்பில் ஒருத்தர் வர்றானா இவர் என்ன கூல் ட்ரிங்க்ஸ் வச்சு அதே பாட்டில் கொடுக்குறானா சாமியை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறானா ஆச்சரியமாக இருந்துங்கிறாரு செமக்கிற வேலை மிச்சம் பார்த்தீங்களா போயிட்டு தூக்கிட்டு வந்துடு வேலை மிச்சம் ஆகி போச்சு வைக்கிற இடங்கிறார் தானங்கிறது அதனால இந்த தானம்ங்கிறது நாம் எப்பயுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு அது எல்லாரத்தாருக்கு கட்டாயம் இது தேவை இது ஒரு வேள்விங்கிறார் இது ஒரு யாகம்ங்கிறார் இது ஒரு பெரிய சாதனைங்கிறார் துறவரத்துக்கு முக்கியமான சாதனையே தானம்தான் எல்லாத்தையும் கொடுக்குறா தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்ல அப்போ தானம் பண்ணால் நம்ம வீட்டுக்காரரு சாமியார் அப்படி தான் நினச்சிடாதீங்க அதனால் தானம் பண்ண விடக்கூடாதுன்னு வச்சிடாதீங்க அப்படி இல்லை பொதுவாக அந்த இயல்பு அந்த புத்தி இருக்கும் அந்த இருந்துச்சுனாலே அந்த அதாவது அந்த துற புத்தி இருக்கும் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த துறவிக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி அந்த இல்லற இருக்கும்னு சொல்லுவாங்க பிறகு அடுத்தது தபோ தவம் என்ற வேள்வி இது எல்லாத்துலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனை தவம்னா என்ன காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணி இந்த வால்மீகெல்லாம் அப்படியே புற்றெல்லாம் மேலே மூடுற அளவுக்கு தியானம் பண்ணி அப்படி தயம் பண்ணணுமா இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதா இல்லை அந்த பழனிக்கு பாத யாத்திரை நடந்து நடந்து வருஷம் போகிறதா எது இல்லை ஒரு கவிக்கினத்தை கட்டிக்கிட்டு அப்படியே தெரிகிறதா எல்லாம் தவம் தானே சொல்கிறோம்ல அவரெல்லாம் பெரிய தபஸ்வியும் போவங்கள்லாம் பார்த்தா வள்ளுவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒரு வரி சொல்லிட்டார் உற்ற நோய் நோன்றால் உயிருக்கு உருகன் செய்யாமல் அற்றே தவத்திற்கு உருண்ட்டர் முதல் குரல் தவங்கிற அதிகாரத்தில் அதாவதுப்பா தவம்னா என்னன்னா உனக்கு கஷ்டம் வருது நிறையா கஷ்டம் வருது அதை நீக்க முயற்சி பண்ணுற பண்ண நீக்க முயற்சி பண்ணி அதை நீங்கலை முடியலை தாங்கிக்க தாங்கி சந்தோஷமாக தாங்கி பழகுனா அது தவங்கிற தனக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்வது தபம் அதுக்காக வந்தோடனே அப்படி தலைவலி வருது நான் மாத்திரை இல்லை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு தாங்குறதில்லை மாத்திரை சாப்பிட்றோம் அது போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்ல அது வரைக்கும் இல்லையா சினிமா படத்தில் உடனே சாப்பிட்டோன்னு அப்படியே தலைவலி போகிற மாதிரி காமிச்சிருவோம் அவ்வளோ நேரம் தான் டைம் இருக்காங்க அந்த போகிறது வரைக்கும் தாங்கி பழகிறது தபங்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு முருகன் செய்யாமை மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத உனக்கு வர்ற கஷ்டத்தை தாங்கிக்க மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கிறது தவம் இது செய்ய முடியுமா முடியாத எல்லாராலேயும் மற்றவங்க கஷ்டத்தை கொடுக்காமல் இருக்கலாம் தனக்கு வர கஷ்டத்தை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழக பழகணும் பழகிட்டோம் அது ஒரு தவம் அப்படிங்கிறார் அதில் பழனையும் சொல்கிறார் அதில் என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறாருன தவத்தில் ஒன்னார் திறளும் உவந்தாறை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும் கூற்றம் கதித்து குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குங்கிறார் ரெண்டு பலன் சொல்றாரு வள்ளுவர் ஒன்று என்ன சொல்றார்னா தானும் தன்னை சார்ந்தவர்கள் காக்கப்படுவார்கள் தனக்கு எதிரி இருந்தான்னு அழிஞ்சு போயிடுவோம் அவன் அழிச்சிருவான் தவங்கிறார் இன்னொரு இடத்துல சொல்றாரு எமனையும் வெல்ல முடியும்ங்கிறார் எமனையும் வெல்ல முடியும்னா தவத்தினால மனம் தூய்மையாகி மனம் பக்குவமாயி ஞானத்தை பெற்று பிறவா நிலையை அடைய முடியும் இது தவத்தினுடைய பண்பு அந்த இடுக்கன் அழியாமைங்கிற ஒரு குரலில் ஒரு குரல் சொல்கிறார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர்ங்கிறார் துன்பம் கண்டு மனம் கலங்காதவர்கள் துன்பத்திற்கே துன்பத்தை கொடுத்து விடுவார்கள்ங்கிறார் துன்பத்தை என்ன துன்பம் வந்தாலும் மனங்கலங்குன்னு வச்சுங்க துன்பம் வருமா இவன்ட்டு நம்ம வேலை ஆகாதுப்பா இவன் ஒன்றும் நம்ம போய் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓடி போயிடுமா இதுதான் தாங்கிற சக்தி துன்பத்தை கண்டு சகித்து பழகிட்டிங்கன்னா அது என்ன பண்ணுமா வேற யாராவது போய் பார்ப்போம் கஷ்டப்படுத்துறதுக்கு இவென்ட்டை போனால் நம்மளால் நம்ம வேலை அங்கே ஆகாதுன்னு ஓடிடு இப்படி இருக்கிறது தவம் அப்படிங்கிறார் இந்த யாத்திரைகள்லாம் பழனிப்பாத யாத்திரையோ சபரிமலை யாத்திரையோ பெரும் நடந்து போகிறதெல்லாம் தாங்குகிற சக்தியை வளர்க்குறது சாப்பிட்ற இறக்கு போகிற சாப்பாடு கிடைக்காது கால் வலிக்கும் எல்லாம் இதெல்லாம் பயிற்சி தான் கார் ரிப்பேர் ஆகி பஸ்ஸு கிடைக்கலின்னு ஒரு கிலோமீட்ரு நடக்கிறான்னு தான் நம்மளுக்கு படுற வேதனை இருக்குது அவ்வளோ வேதனைப்படுவான் ஆனால் இங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் அழகாக சந்தோஷமாக நடந்து போவோம் அந்த ஒரு கிலோமீட்டர் நடக்க மாட்டோம் நம்ம ஏன்னா அங்கே தாங்குகிற சக்தி வரல பாத யாத்திரையில் சந்தோஷமாக தாங்கிட்டு நடப்போம் இதெல்லாம் பயிற்சி இப்படிலாம் பழகுனம்னால் அந்த ஒரு கிலோமீட்டர் நடக்கும்போது பாத யாத்திரையை நினச்சிக்கிறோமே நடந்து நடந்துடும் இப்படி பழகுவது தவம் அப்படிங்கிறார் பிறகு அடுத்தது சாஸ்திரம் ஓதுதல் இந்த இதில் அதெல்லாம் நடக்குது இப்போ இங்கே தவமும் நடக்குது புலநடக்கமும் நடக்குது இந்த அந்தரியோகத்தில் மன அடக்கமும் நடக்குது சுவாத்தியாய யக்ஞம் சாஸ்திரம் ஓதுதல் இப்போ பாராயணம் பண்ணோம்ல கீதைய சாமி சொல்ல எல்லாரும் சேர்ந்து படித்தோம்ல அதுக்கு பேர் சுவாத்தியாய யக்கியம் அது ஒரு தவ அது ஒரு இங்கே வே ஒரு பயிற்சிங்கிறார் அது ஒரு சாதனைங்கிறார் கீதையை பாராயணம் திருவாசகம் முற்றோதல் தாய்மானவர் பாடல் முற்றோதல் லலிதா சகசரநா பாராயணம் இப்படி நிறைய பாராயணம் பண்ணுவது ஒரு தவ வாழ்க்கை அப்படிங்கிறார் இதெல்லாம் படித்தோம்னா அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா அர்த்தம் புரியும்போது ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த வேதாந்தம் படிக்கிற மாணவர்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன மனப்படம் என்ன சொல்லுவாங்க அர்த்தம் சொல்ல மாட்டாங்க மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா புஸ்தம் அவனுக்கு கையில் தேவையில்லை அவர் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இவனுக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு இது பயன்படும் இந்த மனப்பாடம் பண்ணுறது பாராயணம் பண்ணுறதெல்லாம் அடுத்தது இந்த படிக்கிறத அர்த்தம் புரிஞ்சுக்கிறது இப்போ அதுவும் இங்கே நடக்குது இந்த சுலோகத்தை பாராயணம் பண்ணோம் அர்த்தம் சொல்கிறேன்னா இல்லையா இதில் தத்துவ விஷயங்கிறது ஞான வேள்வி அது கடைசி பன்னெண்டாவது சாதனை பொதுவாக ஒரு விஷயத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகசரநாமம் இப்போ திருக்குறள் இதெல்லாம் வந்து முதல்ல சின்ன வயசில் மனப்பாடம் பண்ணுவோம் அர்த்தமே புரியாது அப்புறம் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கைக்கு அது பயன்படும் இது வந்து இது இங்கேயே நம்ம செய்கிறோம் அதனால தான் ஷோபுராணத்தில் திருவாசகத்தில் சொல்கிறார் அல்லல் பிறவி அருப்பானை ஓயென்று சொல்லர்க்கு அறியானை சொல்லி திரு சொல்லின் திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாருங்கிறார் அந்த பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்வது ரெண்டாவது இது ஒரு வேள்வி இது ஒரு சாதனைங்கிறார் பாராயணம் படி மனப்பாடம் ப சும்மா படிக்கிறது ஒரு சாதனை அதை பொருள் உணர்ந்து சொல்லுவது அது இரண்டாவது ஒரு சாதனை அப்படிங்கிறார் இந்த பொருள் புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையில் வாழ்வதற்கு நம்மளுக்கு பயன்படும் ஒன்பது பிராணாயாமம் பிராணாயாமம்னா மூச்சை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் வந்து யோகத்தில் நம்ம யோகாசனம் பண்ணும்போது சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம தியான வகுப்பு ஆறாவது தியாயத்து பேர் கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் தியானம் பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அதை தியானம் பண்ணும் பொழுது இந்த பிராணாயம் பண்ண சொல்வாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நீங்கள் மனசு படப்படன்னு இருக்கும்போது இப்படி கையை வச்சு பாருங்க மூச்சு கரெக்டாகவே இருக்காது மனசு அமைதியாக இருந்தால் சுவாசம் ஒழுங்காக போய்விடும் அப்போ சுவாசம் ஒழுங்காக போய் வந்தால் மனசு அமைதியாகிடும் அதனால் தியானத்துக்கு முன்னாடி முதல்ல பிராணனம் கவனிக்கம்பாங்க பிராணம் ஒழுங்காக ஷீராக இழுத்து விடுங்க டாக்டரு கூட மூச்சை நல்லா இழுத்து விடுங்கதான் சொல்கிறாரு அந்த உடம்பு பார்க்கறதுக்கு ஏன்னா மூச்சு சரியாக இல்லைன்னா எல்லாம் உள்ளே ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த பிராணாயாமங்கிறது ஒரு பயிற்சி இது தியான பயிற்சியில் வரும் யோகாசனம் பண்ணுறவங்க பண்ணலாம் பிறகு இன்னொரு பயிற்சி யோக இயக்கியம் அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி முனிவர் வந்து அஷ்டாங்க யோகம் எழுதியிருக்கிறார் அதில் அஹிம்சை சத்தியம் இப்படிலாம் நிறைய சொல்வார் யமம் நியமம் சொல்லி சொல்வார் அதெல்லாம் விரிவாக சொன்னால் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு கிளாஸ் வேணும் அது அந்த பதஞ்சலி யோக பார்க்கலாம் அதில் சில செய்யக்கூடியது செய்யக்கூடாதுலாம் இருக்குது அதெல்லாம் ஒரு வேள்வி அதை செய்கிறது ஒரு வேள்வி அப்படிங்கிறார் அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பண்ணுற யோக யக்கியத்தை பண்ணம்னு சொன்னால் சுத்த சுத்தி மனத்தையுமே அவ்வளோ கிளியராக இருக்கிறாங்க மனசு வந்து அவ்வளோ அழகாகிடுமா அதனால் அப்புறம் அது மட்டும் இல்லை மன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் வரும் சுத்தம் உக்காந்திங்கன்னா கிளாஸ் கேட்குறேன்னு வச்சுக்கலேன் அப்படியே மைண்ட் அதில் உள்ளே மன ஒருமுகப்பாடு மன தூய்மை ரெண்டும் கிடைக்கும் அந்த அஷ்டாங்க யோகத்தை பண்ணணும்னு சொன்னால் அது கொஞ்சம் கடினம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயல்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிறகு நிக நிகத ஆகார இது ரொம்ப முக்கியம் சாப்பாடு உணவு கட்டுப்பாடு நாவடங்க நாலும் மடங்கும்னு சொல்லுவாங்க இந்த நாக்குக்கு மட்டும் ரெண்டு இருக்குது ஒன்று பேசுறது இன்னொன்று சாப்பிட்றது பேச்சையும் குறைக்கணும் சாப்பாட்டையும் குறைக்கணும் ஒரு சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிடணும்னா அரைப்பங்கு திடப்பயிர் இருக்கணுமா திட உணவு இருக்கணுமா கால் பங்கு திறவ உணவு இருக்கணுமா கால் எட்டு இட்லி சாப்பிட்டா நம்மளுக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாயிரும் அப்படின்னா ஆறு இட்லியோடு நிப்பாட்டிக்கணும் எட்டு இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிர் நிறையும்னு சொன்னால் அந்த ஆறு இட்லி சாம்பார் சட்னியெல்லாம் திரவ பொருள் கலந்துருது இன்னும் ரெண்டு சாப்பிட முடியும் அப்படிங்கும்போது எந்திரிச்சரணும் வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க கொஞ்சம் குறையிருக்கணுமா அப்போ வந்து ஜீரணமாகும் மனசுக்கு நல்லது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க இது ஒரு அம்மா என்னுடைய சாமி குருநாதர் சாமியோட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்க வீட்டில் இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றா சாமிக்கு கண்ட்ரோல் தேவை இருந்தோம் அவர் என்ன பண்ணார் அப்போ வந்திருக்காரு ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடலாம் நினச்சோன்னா அவர் வைக்கிறாங்க அந்தம்மா ரொம்ப அருமையாக இருக்கும்னா வாய்க்கினார் எந்திரிங்க சாமி ஒரு சாமி யாராவது சொல்லுவாங்களா அப்படி சொன்னாங்க அந்தம்மா எந்திரிக்க சாமி போது சாமி இந்த அவங்களுக்கு உடம்பும் கெட்டு போயிடும் அவங்களுக்கு உடம்பும் முக்கியம் இப்படியே சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக வரும் சின்ன கூட ஞாபகம் இருக்கு அந்த விஷயம் அப்போ இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உணவு ஆகாரத்தை கட்டுப்படுத்தணுங்கிறது ரொம்ப முக்கியமானது அது பிறகு இன்னொன்று இருக்குது மித ஆகாரம் ஹித ஆகாரம் அமேத்திய ஆகாரம் மித ஆகாரம்னு பலவான உணவு ஹித ஆகாரம்னா அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கணும் ரொம்ப பழச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க உடம்பு மனசு கட்டு போயிருப்பாங்க உடல் கூட ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் கட்டுப்போயிருக்கும் உடலுக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறி வைக்கிறோம் பால் வைக்கிறோம் தயிர் வைக்கிறோம் சாம்பாரை பத்து நாளைக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அதெல்லாம் கூடாது பழச போய் சாப்பிடலாம் ரொம்ப பழசு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த ஆன்மீக ஆசிரமத்திலலாம் அந்த பிரம்மச்சாரிகளுக்கு பழசெல்லாம் போடமாட்டாங்க வெங்காயம் பூண்டு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல இந்த கொரோனா பீடலாம் வெங்காயம் பூண்டு சாப்பிட சொன்னாங்க நாங்கள் கூட யூஸ் பண்ணலாம் சில கஷாயம் எல்லாம் குடிக்கவும் போட்டு குடிக்க சொன்னால் நல்லது அதிகமாக சேவைக்கூடாது உடம்பு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருக்காது மனசுனால் ஒரு சஞ்சலமாக இருக்கும் அதனால் இப்போ ராமகிருஷ்ணன் மிஷின்லலாம் சேர்ப்பாங்க நம்ம தேனி ஆசிரம மாடங்கள்லாம் சேர்க்க மாட்டாங்க சில இடங்களில் சேர்க்குறாங்க சில இடங்களில் சேர்க்குறது இல்லை இப்படி இப்போ மாமிஷ உணவு இருக்குது சில உணவுகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஹித இல்லை அதிக காரம் அதிக புளிப்பும் கூடாது மிதமான காரம் அதுக்காக காரமே சாப்பிடாம இருந்தால் உடம்பு கெட்டு போயிடும் புளிப்பே சாப்பிடாம இருந்தால் கெட்டு போயிடும் எல்லாம் அந்த அருசுபையும் அளவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இருந்தாதேன் இது கரெக்டான உணவு அப்படின்னு சொல்லிட்டார் பிறகு இன்னொரு விஷயத்தில் முக்கியமான விஷயம் இருக்குது இந்த உணவில் அதாவது யார்கிட்ட வாங்கி சாப்பிட்றோம்னு ஒன்று இருக்கு ஏன் அதிகமாக ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுனு சொல்கிறாங்க தெரியுங்களா எப்பயோ சாப்பிடலாம் யார் சமைக்கிறா சமைக்கிறவன் எப்படிப்பட்டவன் அதை கொடுக்குறவன் எப்படிப்பட்டவன் யாருக்கும் அவனுக்கு தெரியாது எப்பயோ அவசரம் போகிறோம் வர்ற வேறு விஷயம் ஏன்னா அந்த அவங்களுடைய பண்பும் அதில் கலக்குங்கிறாங்க சில வைதிகர்கள்லாம் பார்த்துருக்கேன் முதல்ல பெற்ற தாய் அதுக்கடுத்து மனைவி அதை தவிர சகோதரி கிட்ட கூட சாப்பிட மாட்டாங்க முக்கியம் என்னன்னு சொன்னால் சொல்கிறாங்க தாயை விட மனைவி சமைச்சரத்தையும் சாப்பிடணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க தாய்க்கு முதல்ல முக்கியத்துவம் மனைவி வந்த பிறகு அப்படியே சொல்கிறாங்க சில விஷய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற இடங்கள் சாப்பிடலாம் அவங்களுடைய பண்புகளை பொறுத்தருக்கு துரியோகனு சொல்கிற இது பீஷ்மரம் துரோணாச்சாரியான்னு சொல்கிறாங்களே ஏன்னா அந்த சாப்பிட்ட சாப்பாடு அவன்கிட்டருந்து சாப்பிட்டதுனால அந்த பக்கம் போய் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து கொஞ்சம் பார்க்கணும் ராமகிருஷ்ணன் பரமேஸ்வர் ஒரு இடத்துல பண்ணுறார் ஒரு இடத்துக்கு சொற்பொழிவுக்கு போயிருப்பார் அங்கே என்ன பண்ணுறாருங்கன்னா விவேகானந்தரை வந்து தண்ணி கொண்டுவர சொல்வார் தண்ணி கொண்டுவர சொல்லும்போது அவர் ஒருத்தர் டி தண்ணி கொண்டு வந்து சாப்பி கொடு செம்பில் எடுத்து கொடுப்பான் அதை தொடவே மாட்டார் அப்படியே வச்சிருவார் பிறகு வந்து விவேகானந்தர் முடியவா இதை கீழே ஊற்றிட்டு கழிவிட்டு நல்லா வேற தண்ணியை கொண்டு வாங்க ராமகிருஷ்ணன் எதுக்கு சொன்னார் புரியாது பிறகு இவர் போய் கழுவி கொண்டா கொடுப்பார் பார்த்தா அது கொண்டாந்து கொடுத்த பஞ்சமாக பாதைகணும் தண்ணி கொடுத்தா பாருங்கள் அவ்வளோ மோசமானாலே அது இவர் தெரிஞ்சிருக்கு பிறகு அவனை பார்க்க அதனாலே அவர் வேணான்னு சொல்லிட்டாரோ அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறார் ஒரு இடத்துல அது மாதிரி இந்த உணவை ஏற்பதும் நம்ம அதுலேயும் கவனமாக இருக்கணும் அதுவும் வந்து உணவு கட்டுப்பாடில் ஒன்று இது உணவு விஷயத்தில் பிறகு ஞானயோக சாதனை இந்த பதினொன்று என்னன்னா சாப்பாடு தயார் பண்ணுற வேலை பன்னெண்டாவது ஞானயோகம் இங்கே ஞானயோகம் எதுனா ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னோமே ஆத்மா அனாத்ம விவேகம் பதினோராவது ஸ்லோகத்து அது ஞானயோகம் இப்போ பண்ணிக்கிட்டுனே இந்த ஞான அகர்மத்தில் கர்மம் கர்மத்தில் அகர்மம் இதெல்லாம் ஞானயோக சாதனை இதுக்கு கேட்கறது இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இது சிரவணம்னு பேர் இதை போய் உக்கா வந்து சிந்திக்கிறது நாமா படிக்கிறது இதில் ஒரு நிறைய விஷயங்களை திருப்பி அதிலெலாம் சந்தேகம் வந்து அதெல்லாம் தெளிவுபடுத்துறது மனநம் தெளிவுபடுத்தி புரிஞ்ச பிறகு அதுலேயே நிற்கிறது நிதித்தியாசனம்னு பேர் சிரவண மனன நிதித்தியாசனம் இந்த மூன்றும் ஞான சாதனை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல்ன்னு சொல்லுவாங்க இது ஞானயோகம் இதை புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் அவ்வளோதான் புரிஞ்சு நிலை பற்றியாச்சுன்னா அது இறுதி சாதனை துன்பமில்லா பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய சாதனை இது எப்படி பெறுவது பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானத்தை பெறுவாயாகங்கிறார் குருட்ட போய் பணிவோடு கேட்டு அவருக்கு சேவை செஞ்சு இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்கிறார் இதனுடைய பலன் இவ்வுலகில் ஆனந்தமாக வாழ்வது இறந்தபின் பிறவா நிலையை அடைவது இங்கேயும் துன்பமில்லாமல் இருக்கலாம் பிறந்த பிறகு அடுத்த பிறவி பிறக்காமல் இருக்கலாம் இது ஞானத்தினுடைய இறுதி இந்த சாதனைகள் அனைத்தையும் வேள்வியாக செய்தால் எல்லாம் பிரம்மன் நினை செஞ்சோம்னு சொன்னால் என்ன கிடைக்கும் சொன்னால் இந்த கர்மத்தில் அகர்மம் என்ன செயல் செய்தாலும் அதில் பந்தப்பட மாட்டோம் அப்படிங்கிறார் மோட்சம் கிடைக்கும் அது என்ன பலனுங்கிறத ஒரு மூணாக பிரித்து ஒரு ஆறு பலன் சொல்கிறாரு முக்கியமாக மூணு பலன் சொல்கிறாரு நாலாவது டாபிக் ஞான பலன் சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த ஞானமெல்லாம் கிடைச்சாச்சுன்னு சொன்னால் மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் மூன்றும் நாசமடையும் பிறகு எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை கிடைக்கும் முழுமையான மனத்துய்மை கிடைக்கும் பரமசாந்தி கிடைக்கும்ங்கிறார் மோகநாசம்னா குழப்பம் அதாவது அர்ஜுனன் வந்து குழப்பத்தில் இருக்கிறதுனால இந்த உபதேசத்தையே ஆரம்பித்தார் அவனுக்கு தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியல உண்மை எது பொய்யதுன்னு தெரியல குழப்பம் எப்போ வரும்னு சொன்னால் ஒரே மாதிரி இருந்தால் குழப்பம் வரும் வீட்டில் பையனுக்கு பொருத்தம் பார்க்குறீங்க மூணு ஜாதகம் வந்து நல்லா பொருந்தது அங்கே குழப்பம் வந்துடும் ஒன்று மட்டும் புரிஞ்சுன்னா குழப்பம் வராது மூணு ஒன்று போல இருந்துச்சுன்னா எதை எடுக்கிறதுன்னு குழப்பம் வருதா இல்லையா எது உண்மை எது பொய்ங்கிறதுல குழப்பம் பிறகு கடைக்கு போகிறோம் புடவை எடுக்கிறதோட குழப்பம் தான் ட்ரெஸ் எடுக்கிறதுல இந்த ஒயிட்டும் ஒயிட் பார்க்குறவங்களுக்கு போடுறவங்களும் பிரச்சனையே இருக்காது மற்ற டிசைன் போடுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த டிசைன் நல்லா இருக்கா அந்த டிசைன் நல்லா இருக்கா பெரிய குழப்பம் வரும் இந்த பூக்கட்டி பார்க்குறதுல எதுக்கு பார்க்குறோம் குழம்பி போய்ட்டும் பூக்கட்டி பார்க்குறோம் சரி கடவுள் உத்தரவாக எடுத்துக்கிருவான் அப்படின்னு சொல்லி பூக்கட்டி பார்த்துருவோம் இந்த குழப்பமெல்லாம் இருக்காதுங்கிறாரு இதில் எதில் அந்த ஞானம் வந்தால் பிறகு பாபம் அனைத்தும் நாசமாகிவிடும் கடல் போல பாபத்தின் விளைவு துக்கம் அந்த துக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒருத்தருக்கு வறுமை துக்கமாக இருக்குது அவருக்கு பணம் வந்தால் போயிடும் பரிகாரம் சில பேருக்கு கந்திருஷ்டி துக்கமாக இருக்குது நல்லா செஞ்சுருப்பார் திருஷ்டி விட்டு போச்சேன்னு சொல்லி அவருக்கு ஒலப்பட்டு உட்காந்துருப்பார் பிறகு அதுக்கு அதுக்கு எதுனா பரிகாரம் மிளகாவத்தில் சுற்றி போடணும் இல்லை எலும்புச்சம்பளை தரத்து வீசி எரியணும் அதுக்கு பரிகாரம் ஆகலாம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது இல்லைன்னு சொன்னால் அது ஆரோக்கியமாக நோயை நீக்கிறது அதுக்கு பரிகாரம் இப்படி எத்தனையோ துக்கம் ஒவ்வொரு துக்கத்தை நீக்கிறதுக்கு ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது இந்த ஞானம் என்ன பண்ணுது ஒரே டோஸ் தான் உடனே குளோஸ் எல்லா பாவும் போயிருங்கிறார் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கிறார் அந்த காலத்தில் பென்சிலின் ஊசி போடுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் டாக்டர் எல்லாம் போடுறது உண்டு இப்போயெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறாரு ஆனால் நல்ல குணமாகிடாது அது மாதிரி இந்த ஞானங்கிற ஒரே டோஸ் ஒரு வைத்தியரை பார்த்தேன் எல்லாம் பார்ப்பார் இன்னும் நோயெல்லாம் கண்டுபிடி சொல்லிடுவார் ஆனால் ஒரே பொடி தான் கொடுப்பார் எல்லாத்துக்கும் எல்லா நோய்க்கும் ஒரே பொடி கொடுப்பாரு அது மாதிரி இந்த ஞானங்கிறது ஒரே தீர்வு அதனால் இது பாவத்தை நாசம் பாபத்தினால்தான் நம்மளுக்கு வருது துக்கமெல்லாம் வருது அதை அனைத்தையும் நீக்கிவிடும் பாவத்தை நாசமாக்கி விடும்ங்கிறார் பிறகு இன்னொரு கர்ம நாஷம் நம்ம சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிக்கிற மூணு கர்மம் இருக்குது ஒரு ஸ்டாக் இருக்கும் ஹோல் ஸ்டாக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் பிராரப்தம் வெளிப்பட்ட கர்மம் இப்போ செய்கிற பாப புண்ணியம் ஆகாமிய கர்மம் இன்னும் நம்மளுக்கு தெரியாமல் எங்கேயும் இருக்குது இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கு அது தெரியாமல் இருக்குது மூணும் க்ளோஸ் ஆகிருந்த ஞானம் வந்தாச்சுன்னா பிறக்கிறதுக்கு வழியே இல்லை ஒரு துணி எறியும் போது சேர்ந்த வர்ணம் எழிஞ்சு போதா இல்லையா கலர் தனியாக வறியம் இவன் நானே இல்லை நான்கிற ஆளே இல்லை இவன் இந்த உடலும் கிடையாது மனசும் கிடையாது இப்போ தான் ஆத்மா அப்போ செய்வனே இல்லைங்கும்போது செய்ய செய்கிறவன் வின எப்படி இருக்கும் எல்லா கர்மமும் நாசமாக இருக்கிறார் புத்தர் பன்னெண்டு வருஷம் தவம் செஞ்சுட்டு வந்தவன் அவன் ஒய்ஃப்கிட்ட வந்து பார்த்தாரான் பயங்கரமாக கோவப்பட்டுச்சான் நீ கோவப்பட வேண்டியால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டானாரான் புத்தர் சொன்னாரான் நீ கோவப்படுறால் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டான் இது வேறு ஆளுன்னாரான் அவருக்கு அது மாதிரி அந்த செஞ்சமை இப்போ இல்லை ஞானம் வந்தாச்சுன்னா செஞ்சவை இல்லை செஞ்சவையா தானே அந்த கர்மம் போய் பிடிக்கும் அது என்ன வினையோ பழைய கர்மமோ புது எல்லாம் குளோஸ் ஆகி பாபநாசம் மோகநாசம் கர்மநாசம் ஏற்பட்டுவிடும் இது போயிடுச்சின்னு சொன்னால் எல்லாத்தையும் இறைவனாக பார்ப்பான் பிறகு முழுமையான மனத்தீமை இந்த ஆத்ம ஜானத்தினால் மட்டுமே வரும் பரமசாந்தி மற்றதெல்லாம் தற்காலிக சாந்தி மேலான சாந்தியை அவன் அடைந்து நிறைவை அடைவான் இதற்கு முக்கியமாக தேவை இனியொரு பண்பு சொல்லுகின்றார் சிரத்தை நம்பிக்கை தேவைங்கிறாரு நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்புன்னு சொன்னது மாதிரி பகவான் கிருஷ்ணர் சொன்ன இந்த வார்த்தையில் நம்பிக்கை வைத்து இந்த சாதனைகளை செய்தால் நிச்சயமாக மன தூய்மை பெற்று இந்த ஞானத்தை அடைய முடியும் அப்படிங்கிறாரு இந்த பதினோரு சாதனைகள் இந்த பனிரெண்டாவது சாதனை ஞானயோகத்துக்கு உண்டான தயார்படுத்தக்கூடிய சாதனை பனிரெண்டாவது சாதனை ஞானயோக சாதனை இதை செய்து முடித்தால் அனைத்து கர்மமும் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் செயலற்றதாகிறது இல்லறத்தில் இருந்தாலும் இந்த புத்தியோடு செய்தால் அந்த இல்லறத்தானும் சன்னியாசிக்கு நிகரே அப்படிங்கிற அந்த இல்லறவாசியும் சன்னியாசிக்கு நிகரே அதனால் அவனுக்கு கர்மமும் பாபமும் மோகமும் நாசத்தை அடைந்து பரமசாந்தியை அடைகிறான் நாம் இந்த அத்தியாயத்தில் நாலு விஷயம் பார்த்துருக்கோம் அவதார தத்துவம் கடவுளினுடைய அவதாரம் எப்படி எதற்காக பண்ணுறாரு நம்மளுக்கு அந்த அவதாரத்துக்குள்ள வித்தியாசம் அதெல்லாம் பார்த்தோம் ஞான கர்ம சந்யாச யோகம் இந்த அத்தியாயத்தின் தலைப்பு அகர்மத்தில் கர்மம் கர்மத்தில் அகர்மம் அதில் ஒரு உதாரணம் சொன்னார் வர்ணங்களை எல்லாத்தையும் படைச்சாலும் நான் படைக்காதவனாக இருக்கேன்னு சொன்னார் அந்த இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற முடியலன்னா பிரம்ம அர்ப்பணம்னு எல்லாத்தையும் பிரம்மனாக பார் செயல்களில் எல்லா செயலியும் பிரம்மனாகப் பார்னு சொன்னார் இது ஞான கர்ம சந்யாசம் என்ற இரண்டாவது தலைப்பு மூணாவது இந்த ஞானத்தை அடைவதற்கு பனிரெண்டு சாதனைகள் சொன்னார் பதினோரு சாதனை மனப்பக்கு தயார்படுத்துவது பனிரெண்டாவது சாதனை ஞானத்தை அடைவதற்காக பிறகு நான்காவது தலைப்பு இதனுடைய பலன் மோகநாசம் கர்மநாசம் பாபநாசம் அனைத்திலும் இறைவனை பார்த்தல் பரமசாந்தியை அடைதல் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார்